ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம கைவல்லிய நவநீதம் தத்துவ விளக்க பாடலம் பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் கடந்த வகுப்பில் நம்ம தொண்ணூற்றி ஒன்பது பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம் இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நூறாவது பாடல் அதில் என்ன சொல்ல வராருன்னா சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்மம் நூலால் குற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வாய் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு இப்போ இந்த நூறாவது பாடல்ல சிஷியனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு என்ன சொல்றாருனா மகனே எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆகாயம் ஒரு உபாதியை கொண்டு பிரித்து பார்ப்பது எப்படி ஒரு அறியாமையாக இருக்கின்றதோ இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப எல்லையற்ற பறவெளி வெட்ட வெளி அந்த மகா ஆகாசம் இருக்கிறது அந்த மகா ஆகாசத்தில்தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் மெதக்கிக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல பூமிங்கிற ஒரு பந்தும் இந்த ஆகாசத்தில்தான் மிதக்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஆகாசம் எல்லையற்றதாக எங்கும் எதிலும் நீக்க நிறைந்ததாக இருக்கின்றது அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆகாசத்துல இந்த பூமியில ஒரே ஒரு பானையை வச்சிட்டு பார்த்தோம்னா அந்த பானைக்குள்ள ஒரு ஆகாசம் பூந்து இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் கட ஆகாசம் அப்படின்னு சொல்றோம் அதுவே வெளியே இருக்கிற பறவெளிய மக ஆகாசம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆகாசம்ங்கிறதுல எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது இப்ப நம்ம மேல தெரியிற நீல வானம் அல்ல ஆகாசம் அது வந்து வானம் இந்த ஆகாசம்ங்கிறது ஒரு வெட்ட அது கண்களுக்கு தெரியாத கண்களுக்கு புலப்படாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு அந்த ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கிறது எல்லா இடத்திலும் நீக்க நிறைந்திருக்கிறது அந்த ஆகாசம் அந்த ஆகாசத்தில் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆகாசத்துல ஒரு கடாகாசம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம் பானைக்கு வெளியே இருந்தா அத மகாகாசம் சொல்றோம் அந்த அடிப்படையில் இந்த பாட்டில் சொல்றாரு சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க எல்லா இடத்திலையும் இந்த சூழ்ந்து இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றில் போலே என்ன ஒரு ஆகாசம் வந்துடுது இல்லையா ஆகாசம் எங்குமே நீக்கமாக நிறந்திருக்கிறதுனால எந்த இடமா இருந்தாலும் அதுக்குள்ளது இருக்கும் ஆகாசும் மண்ணை தோண்டி தோண்டி வெளியே போட்டவுடன நாங்கள் காற்று இருக்குதா நீர் இருக்குதாங்கிறத விட ஆகாசம் நிச்சயமாக இருக்கிறது அதில் எந்த சந்தேகம் நம்ம வரக்கூடாது அப்போ மண்ணை தோண்டி போட்ட பிறகு அந்த இடத்துல கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்ம நூலால் உற்றுறது போல தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வாய் அப்போ அது போல அனாதியாக இந்த ஆத்மஸ்வரூபமாகிய வெட்ட எல்லையற்றதாக எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது அதுதான் சொல்றார் ஒல்லையாம் பிரம்மம் நூலால் உற்றது போலே தோன்றும் அப்போ சாஸ்திரத்திலே கூறப்பட்டது இருக்கிறது என்ன சூறப்பட்டிருக்கிறது இந்த ஆத்மா ஒரு அனாதியானது எல்லை எட்டுறது எங்கும் நிறைந்தது அது ஒரு நிர்குணமானது அப்படின்னு அதை பற்றி நிறைய வர்ணிக்குது சாஸ்திரம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை எங்கும் நிறைந்திருந்தாலும் இப்ப இந்த உடல்ங்கிற ஒரு உபாதி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த உடம்புக்குள்ளேயே அது இருக்குது ஆனா அது உண்மையிலேயே வர்றதும் கிடையாது போறதும் கிடையாது அந்த வெட்ட வெளி அந்த எல்லையற்ற ஆகாயம் வருவதும் கிடையாது போவதும் கிடையாது ஆனால் வந்து போகின்ற அந்த உடல்கள்னால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஒரு உள்ள உயிர் வந்துச்சு போயிடுச்சு ஆத்மா வந்துடுச்சு ஆத்மா போயிடுச்சு அப்படின்னு நமக்குள்ள பேசிக்கிறோம் ஒரு புரிதலுக்காகத்தானே தவிர இங்க எதுவும் வருவதும் கிடையாது எதுவும் போவதும் கிடையாது ஏன்னா எல்லையற்ற ஆகாயத்துக்குள்ள வந்து போவதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் தான் இந்த பொருள்கள் தோற்ற மாயை தானே இது ஏன் இதை நம்ம தோற்ற மாயை மாயைன்னு சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து போகிறதுனால மாயைன்னு சொல்றோம் இப்ப மாயைனா ஏதோ மந்திர சம்பந்தமான விஷயமா நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிறாங்க அதாவது நிலையானது அல்ல இருப்பது போல இருக்குது ஆனா ஒரு அது இல்லாம போயிடுது அப்ப அதனால அது மாயை அப்படின்னு அழைக்கப்படுகிறது வேணா இந்த சாஸ்திரத்துல அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க அதுக்கு மாயைன்னு சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில வந்து போகின்ற விஷயங்களை வந்து அந்த பெருசை எடுத்துக்கூடாது அப்ப இந்த உடல்கிற உபாதிக்குள்ள அந்த ஆகாயம் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் ஆனா அது எங்கும் நிறைந்திருக்கிறது அப்ப அந்த சரியான புரிதல் நம்ம கிட்ட வந்துட்டா அந்த ஆத்மஸ்வரூபம் தான் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறது அந்த ஆகாயம் போல எல்லையெல்லாம் அகண்டமாக நானே வியாபித்திருக்கிறேன் என்ற அந்த நிச்சய புத்தி நமக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு என்ன சொல்றாருன்னா ஒல்லையாம் பிரம்மம் நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வாய் அப்ப அந்த ஆகாசம் ஒண்ணு மட்டும்தான் இருக்குது அப்ப அதுவே சத்தியம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவே நான் அந்த அறிவே நான் அந்த பிரம்மே நான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுவாகவே இருந்து அந்த ஒன்றாகவே இருந்து வாழ்வாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல முடிக்கிறாரு அப்ப நம்ம இதான் புரிஞ்சுக்கணும் அதாவது இங்க வந்து ஒரே ஒரு பொருள் இருக்குது அதுதான் வெட்டவேலி அதான் சித்தர்களும் சூட்சமா அந்த பாடல்கள் பாடுவாங்க வெட்டவேலி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு குதம்பை சித்திர ஒரு பாட்டு பாடுவார் இருக்கு அப்ப அந்த வெட்ட வெளி தான் உண்மை மெய் என்றார் என்ன சத்தியம் நடத்தம் அந்த இன்னொரு மெய் என்ன என்ன உடல் நடத்தம் அப்படி கூட எடுத்துக்கலாம் மொத்தத்தில் அது மட்டும் தான் இருக்குது வெட்டவேலி தன்னை மெய் என்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி பட்டயம்னா இப்ப நம்ம பட்டாவை போட்டு ஒரு இடம் வாங்கிக்கிறோம் என்னுடைய வீடு இந்த சொத்து என்னது அப்படின்னு ஒரு பட்டா வாங்கி வச்சுக்கிறோம் நம்மளுடைய இடத்தை நம்ம குறிப்பிட்டு காட்டுறதுக்காக அது மாதிரி உனக்கு பவுண்டரி தேவையில்லை பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடின்னு குதம்புச்சத்தருடைய பாடல் இருக்கு அதனால எங்கும் எல்லையில்லாமல் நிறந்திருக்கின்ற வெட்டவெளி ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா அது அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ அது அது அதை விட்டுட்டு நீ வந்து வந்து போற பொருளை நான் நினைச்சு ஏமாந்து போயிடாது அப்படிங்கறத புரிய வைக்கிறார் எல்லையும் நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வாய் அப்படின்னு இந்த பாடல முடிக்கிறாரு நூறாவது பாடல் அப்படி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே இருப்பது ஒவ்வொரு ஒரு பொருள் அதுதான் பிரம்மம் அதை நம்ம பல பெயர்களால் அழைக்கிறோம் அதை வெட்ட ஆத்மா அப்படிங்கிறோம் பிரம்மம்னு சொல்கிறோம் சிவம்னு சொல்கிறோம் இப்படி பலவாரான பெயர்களில் அதுக்கு நாமங்களை நம்ம கொடுத்துக்கிறோம் அப்புறம் ரூபங்களை கொடுத்துட்டோம்னா அதை நிர்குண பிரமத்திலிருந்து அதை என்ன பண்ணுறோம் சகுன பிரம்மமாக மாற்றிக்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தானே தவிர இங்கே இருப்பது அதுவே இறைவன் அதுவே பிரம்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அததான் இவர் சொல்றாரு அந்த பிரம்மம் இருப்பதனால இங்க வந்து போற பொருள் நாமல்ல அதுவே இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த பாடல் ஒன்றாவது பாடல் காணல் நீர் வெள்ளி கந்தர்ப கனாவூர் வானமை கயிறில் பாம்பு மலடிசெய் முயலின் கோடு பீணமாம்தரி பூமானில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானமே மகனே உன்னை நம் ஆணை மறந்துடாதே இப்ப இதெல்லாம் ஒரு பேர் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு வராரு காணல் நீர் அப்படிங்கிறாரு நம்ம தான் எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த இவர் சொன்ன இந்த கடைசி பாடல்கள் கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னாடி வந்த பாடல்களில் பூரா தெளிவா பார்த்துட்டோம் இப்ப காணல் நீர்னா என்ன இப்ப நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோம் ஒரு நீர் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பக்கத்துல போய் பார்த்தா அந்த நீர் இல்லை அந்த வெப்பத்தினுடைய அனல் வந்து நமக்கு ஒரு நீர் ஓடுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ அதை நம்ம காணல் நீர்ன்னு சொல்றோம் அது மாதிரி கிளிஞ்சல்ல வந்து வெள்ளி இப்போ நம்ம கடற்கரையோரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது வெள்ளி காசுகள் சதுரி கிடக்கிற மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அது வெள்ளி காசு இல்லை அங்கே இருக்கிற சிப்பிக்கல் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வெள்ளை கலரில் வெள்ளி மாதிரி மின்னிட்டு இருக்கிறது பார்த்தா அப்படி தெரியுது அதனால கிளிஞ்சலில் வெள்ளி இப்போ கந்தர்ப நகர் அப்படிங்கிறது வானவெளியில ஒரு உலகம் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிது மனசு ஒரு கந்தர்வ நகரம் இருக்குது மேல இப்ப நம்ம எப்படி சொர்க்கு உலகம் எல்லாம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிறோம் இங்கிருந்து மேல போன உடனே ரம்பா ஊர்வசி இந்த கற்பனை மனதுக்கு எப்படி வேணா கற்பனை பண்ணிக்க தெரியும் அது மாதிரி ஒரு கந்தர்வ நகரம் கூட கற்பனை பண்ணிக்கும் அது மாதிரி இப்போ மை வான மை பாம்பு மலடி செய் முயலின் கோடு அப்படின்னு நிறைய விஷயங்களை அவமானம் கொடுத்துட்டே வராது அப்படி சொல்ல பார்த்தா முயலுக்கு வந்து இப்ப கொம்பு இருக்கானா இல்ல முயல் கொம்பு போல அப்படின்னு சொல்ல உதாரணங்கள் வந்து சாஸ்திரம் சொல்லும் அப்புறம் மலடி செய் அதாவது ஒரு குழந்தை பெற முடியாத ஒரு மலடிக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உதாரணத்தை கொடுக்கும் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் அப்புறம் தறி இப்போ தூரத்தில் பார்த்தோம்னா ஒரு கட்டை அந்த கட்டையை வந்து பார்த்தா நம்ம நைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்வன் மாதிரி தெரியும் அது வந்து ஒரு வழிகாட்டி அதாவது இந்த இடது பக்கம் வலது பக்கம் திரும்புகிற ஒரு போர்டு வச்சிருப்பான் தூரத்தில் நம்ம பார்த்த உடனே யாரோ ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தா அது சும்மா ஒரு கை அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து நம்ம மனசு என்ன பண்ணுது கற்பிதம் பண்ணிக்குது இப்ப கயிற்று பார்க்குது பாம்புன்னு கற்பிதம் பண்ணிக்குது இதெல்லாம் நம்மளுடைய அறியாமை தான் ஏன்னா மனம் வந்து புரிதல் இல்லாததுனால அது அதுதான் அப்படியா இருக்குமோ அப்படின்னு ஒரு கற்பனைக்கு போயிடுது இது மாதிரி எல்லா விஷயங்களும் கற்பனை மனசு வச்சுட்டு இருக்கும் ஏன்னா மனது வந்து ஒரு கற்பனை அப்ப அதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா மனதினுடைய இயல்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கும் அப்ப இது மொத்தத்துல இப்ப நம்ம பாக்குற இத்தனை விஷயங்களும் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய எண்ணங்களாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதல் வரும்போது இந்த மொத்த பிரபஞ்சமும் எல்லாம் பொய்யே அப்படிங்குறாரு வீரமாம் தறி பூமானில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானமே மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாது அப்போ எல்லாமே இந்த அந்த கரணமாகிய மனம் புத்தி சித்தம்ங்கிற விஷயங்களுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு தெரிய இருக்கும் இதெல்லாம் மனம் வந்து கற்பித்துக் கொண்ட அறியாமை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்குறாரு அப்போ அது போல இந்த தேகாதி பிரபஞ்சம் புத்தியினால விசாரித்து பார்த்தீங்கன்னா அதன் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு வந்து பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ மற்ற ஜீவராசிகளுக்கு அப்படி கிடையாது மனிதனுக்கு மட்டுமே ஒரு சிறப்பான அறிவு ஆறாம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதன் மூலமாக நம்ம எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் அப்படின்னு பகுத்தெறியக்கூடிய பகுத்தறிவு நம்மிடம் இருப்பதுனால அதன் மூலமாக விசாரித்து அறிந்து கொண்டு அவைகளை பொய் என்று அந்த தெளிவை அடைந்து ஞானம் மட்டுமே உண்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்குப்பா இது என்னுடைய ஆணை இதை மறந்துடாதே அப்படின்னு சொல்லி அவர் கூறுறாரு ஆத்மநாடகத்தினால் உண்டான ஆத்ம அனுபவம் உன்னை பிரம்மம் என்பதை உணர்த்திடும் இதை மறந்திடாதே இதுவே நம் ஆணை அப்படின்னு சொல்லி இந்த நூத்தி பாடலோட முடிக்கிறார் இப்ப மொத்தம் வந்து நம்ம கைவளை நவநீதம் தத்துவ விளக்க பாடலத்துல முதல்ல ஏழு பாடல்கள் வந்து பாயிரங்கள் அப்புறம் மற்ற நூத்தி பாடல்கள் வந்து தத்துவ விளக்க பாடல்களாக பார்த்துட்டோம் அப்ப மொத்தமா நம்ம இது வரைக்கும் நூத்தி எட்டு பாடல்களை பார்த்து முடிச்சிருக்கோம் அப்ப இந்த நூத்தி எட்டு பாடல்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த தத்துவங்கள்லாம் என்ன சொல்லி இருக்கு நமக்கு அப்படிங்கறத ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம இதுவரை பார்த்த நூத்தி பாடல்கள்ல ஃபர்ஸ்ட் பாடல் அவர் என்ன சொல்றாரு பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் அப்ப ஒரு மனிதனிடத்துல என்னென்ன ஆசைகள் இருக்குதுன்னா சாதாரணமாகவே பொன்னாசை இருக்குது மண்ணாசை இருக்கின்றது பெண்ணாசை இருக்கின்றது அப்ப இந்த ஆசையால் பயப்பட்ட மனிதனும் இருக்கணும் இந்த மூன்று ஆசைகளும் இல்லாத ஞானிகளும் இருக்கின்றார்கள் அப்ப இங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே எது இருக்குது அந்த அறிவாகவே அந்த பரபிரமும் நிறைந்திருக்கின்றது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து ஆகாசம் எல்லையற்றதாக எங்கும் பரவி இருக்கின்றது இப்ப அந்த ஆகாசம் வந்து ஊடுருவீடு இருக்கக்கூடிய ஒரு மண்பானைக்குள்ள வந்து மட்டமாவும் ஒரு பொன்பானைக்குள்ள உயர்ந்ததாகவும் இருக்குமா ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அது ஊடுருவி இருக்கக்கூடிய பானையில தான் வித்தியாசம் இருக்குது இந்த பானை வந்து மண்பானை அந்த பானை வந்து பொன்பானை இப்ப நம்முடைய பார்வையில தான் மண்ணுக்குள்ள இருக்கிற ஆகாசம் மட்டமான ஆகாசம் பொண்ணுக்குள்ள இருக்கிற ஆகாசம் சிறந்த ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர ஆகாசத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது ஏன்னா இங்க நம்ம பானையை தான் நம்ம மதிப்பீடு இது மண்ணினால் செய்யப்பட்டது இது செய்யப்பட்டது அப்படின்ட்டு அது மாதிரி இங்கே உடல்களிலும் நம்ம மதிப்பீடு இது தாவரம் இது மிருகம் இது மனிதன் அப்படின்ட்டு உடல்களிலும் நம் மதிப்பீடு செய்யறோம் ஆனா இந்த உடல்களுக்குள்ளே ஊடுருவி இருக்கின்ற அந்தர்யாமையான அந்த ஆகாசம் வெட்ட வெளி எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறது ஏன்னா அதுல ஒரு வேறுபாடும் இல்ல ஆகாசத்துக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்றார் மண்ணாசை பொன்னாசி பெண்ணாசி உள்ள மனிதனிடத்திலும் அதே பிரம்மம் தான் ஊதுருவி இருக்குது இந்த மூன்று ஆசைகளும் இல்லாத மனிதனிடத்திலும் அதே பிரம்மம் தான் ஊடுருவி அப்ப அது எல்லா இடத்திலும் நீக்கமாற நிறைந்திருக்கின்றது அப்படின்னு அந்த முதல் பாடல்ல சொல்றாரு அப்ப அது விஸ்தாரமாக எல்லாம் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கிற பரபிரம்தான் சச்சத் நிலையாகவே இருக்கின்றது அதுக்குதான் பேரு வந்து இருப்பு அப்படின்னு பேரு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம் ஆங்கிலத்துல அப்ப அந்த இருப்பு மட்டுமே எங்கும் நிறைந்திருக்கிறது அப்போ இந்த இருப்பு வந்து எப்படி இந்த உலகமாக மாறிச்சு அது வேதம் சொல்லுது பிரபஞ்ச உற்பத்திங்கிற அடிப்படையில நமக்கு என்ன சொல்றதுன்னா ஆத்மாவிலிருந்து பிரதிபிம்பித்த முதல் குணம் வந்து சத்துவ குணமாக மாறுது அந்த சத்துவ குணத்தை வெளிப்பட்டவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அந்த ஈஸ்வரனுக்கு வந்து மாரியு ஒரு அப்படிங்கிற வார்த்தையிலயும் நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது இப்ப நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய சிவபெருமான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது அதாவது வேதாந்த வார்த்தைகள் வந்து நமக்கு புரிதலுக்காக ஒவ்வொன்றே கையாளுது அதுல அது என்ன சொல்லுவதுன்னா இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரன் சொல்லுது இந்த மொத்த பிரபஞ்சமும் மா சொல்லுது ஈஸ்வரனே மாயைன்னு சொல்லுது இப்ப நாம என்ன பண்றோம் வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்களையும் நம்ம ஈஸ்வரன் சொல்றோம் பேச்சு வழக்குல சொல்றோம் ஈஸ்வரன் அப்படின்ட்டு அப்ப இந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் ஒன்னானா ஒண்ணுதான் ஆனா புரிதல் எப்படி இருக்கணும்னா இதுதான் ஈஸ்வரன் இப்ப சிவம் ஈஸ்வரன் பெருமாள் வந்து ஈஸ்வரன் இல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் அதுலயுமே புரிதல் இல்லாம இப்ப ஈஸ்வரன் சொன்னா அது சிவபெருமானதான் குறிக்கும் பெருமாளை குறிக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க ஈஸ்வரன் சொன்னா இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும் எல்லையற்ற பிரபஞ்சம் ஈஸ்வரனாக இருக்கின்றது இந்த வேதாந்த பாடத்தினுடைய சூட்சமான வேர்ட்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து பரிபாசை சொற்களாக கையாளப்படுகின்றது அப்போ இந்த மொத்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்திருக்குது அந்த ஆத்மாவிலே பரபிரமத்திலே ஆகாயத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்ப வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்குது கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது நிறைய கிரகங்கள் இருக்கிறது பூமிங்கிற ஒரு பந்து இருக்குது அதில் நம்மளை போன்ற மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாம் வாழ்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உண்மையில் இருக்குதா அப்படின்னா இதெல்லாம் வந்து போகின்றதுங்கிறது சாஸ்திரம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்ப இது என்ன உண்மையிலேயே இந்த தோற்றம் அப்படின்னு சொல்றமே இந்த பிரபஞ்சங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இது அந்த ஆத்மாவினுடைய சக்தி வியாபகம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் அதனால தான் நம்முடைய சைவ சித்தாந்தமோ அல்லது நம்முடைய தமிழ் நூல்களோ என்ன சொல்லும்னா சிவம் சக்தினு பேசும் இதே பிரம்மத்தை நம்முடைய நூல்கள் தமிழ் நூல்கள் எப்படி பேசும் அப்படின்னா சிவம் அப்படிங்கிறது தான் ஆத்மாவாகவும் அந்த ஆத்மாவுடைய ஆற்றலை வந்து சக்தியாகவும் ஒப்பீடு செய்யும் அப்படி ஒப்பீடு செஞ்சு என்ன சொல்லும்னா இந்த சிவபெருமான் தான் இந்த எல்லையற்ற ஆத்மாவாக எங்கும் எதிரும் நீக்குமாற நிறைந்திருக்கிறார் அது சிவம் அவருடைய வெளிப்பட்ட சக்தி தான் இங்க வந்து இந்த எல்லையற்ற பிரபஞ்சமாக இருக்கிறது அதை நம்ம ஈஸ்வரி அப்படின்னு தமிழ்ல கூட சொல்லலாம் ஏன்னா ஈஸ்வரிங்கிற வார்த்தை வந்து இதே ஈஸ்வரனை தான் குறிக்குது பெண்பாள நம்ம மாத்திக்கிறோம் ஏன் வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கையாளுறோம்னா இங்க ஆண் பால் பெண்பால் புரிதலுக்காக கையாளுறோம் ஆனா உண்மையிலேயே இங்க வந்து எது இருக்கிறதுன்னா அதுக்கு வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல அதை எதுலையும் ஒப்பிடவே முடியாது அதாவது இது ஆணா இது பெண்ணா இது உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படிங்கிற எந்த ஒரு பேதமைக்குள்ளும் வராததுதான் ஆன்மா அந்த ஆன்மாவை வந்து நம்ம எப்படியுமே கம்பேர் பண்ணவே முடியாது ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த ஆன்மாவை வந்து சிவம் அப்படின்ட்டு ஒரு ஆண் பாடல கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஆற்றலை நம்ம என்ன பண்றோம் சக்தி என்று பெண்பாலில் கொண்டு வந்துடுறோம் அப்ப இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் அப்ப இந்த சிவம் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவம் இல்லை நம்ம புரிதலுக்காக இந்த வார்த்தைகள் நம்ம கையாள்றோம் அப்ப ஆத்மா இல்லாமல் இந்த பிரபஞ்சம் தெரியாது பிரபஞ்சம் இல்லாமல் ஆத்மா இருக்காது ஏன்னா இங்க வந்து எல்லாமே அதுவா தான் இருக்குது சக்தி ஆத் தான் சக்தி வெளிப்பட்டு இருக்கிறது நினைச்சா பண்ண முடியாது அதுதான் சயின்ஸும் சொல்லுது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு ஆனால் ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப சைவ சித்தாந்தமும் வேதாந்தமும் எதுல குழம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்ப நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஜகத்து இல்லைன்னு சொன்ன உடனே சைவ சித்தாந்தம் ஏத்துக்கிறது கிடையாது இல்ல அது இருக்குது அப்படிங்குறது அப்ப இங்க துவைதமும் அத்வைதமும் முரண்படுற விஷயம் எங்க என்ன தான் பிரச்சனைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் இந்த பாடத்திட்டங்களை படிக்கும்போது மற்றவர்கள் என்ன வேணா எப்படி வேணா குழம்பி இருக்கட்டும் நாம் தெளிவாக வரணும் அப்பதான் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் படிச்சவருடைய பலம் என்னங்கிறது நமக்கு தெளிவு வரும் இப்போ நாம் என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் இருக்கிறது அது ஏக்கம் ஒன்று அது வந்து இருமைகள் அது இரண்டு அதுதான் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் அத நீங்க சிவம்னு சொன்னாலும் சரி ஆத்மான்னு சொன்னாலும் சரி பிரம்மம் சொன்னாலும் சரி ஒரு பல பேர்களை வச்சுக்கிறோம் அப்ப அது இருக்குன்னா அது கிட்ட ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சம் அப்ப இந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றத்துக்கு அது தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு நாமளே அந்த சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு உபாதி தான் இந்த உடல் இப்ப நம்ம உடலே பாத்தீங்கன்னா பிறந்தப்ப ஒரு மாதிரி இருந்தது இப்ப ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன காரணம் சக்தி மாற்றம் நாளுக்கு நாள் சக்தி மாறிக்கிட்டே இருக்கும்போது உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது அப்புறம் போயிடுமே அப்ப என்ன ஆயிடுச்சு இந்த சக்தி வேற ஒரு பரிமாணத்துக்கு மாற்றம் அடைந்து விடுகிறது விஷயம் அதனால வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி வந்து போகிறது ஒரு மாயை அப்படிங்குது இப்ப மாயைனா என்னமோ ஒரு இல்லாத பொருள் அப்படி நம்ம நினைச்சு கூடாது அதனாலதான் வேதம் வந்து தெளிவா விளக்கும் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யான் தான் சொல்லுது ஜெகத் அசத் அப்படிங்கிற வார்த்தையை கையாள் கிடையாது பிரம்மம் சத்தியம் ஜகத் அசத்தியம் மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஆனா நம்ம அந்த வேர்டை நல்லா மைனூட்டா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அது தெல்ல தெளிவாக விளக்குகிறது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா இப்ப மித்தியானா என்ன இருப்பது போல இருக்குது ஆனா அது வந்து வந்து போறதுனால அது இல்லப்பா மறைஞ்சிடுது ஒருக்குது இப்ப நேத்து ஒருத்தர் இருந்தாரே இன்னைக்கு அவர் இல்ல அப்ப நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்ல அவ்ளத அவர் இறந்துட்டாரு அவர் எங்க போனாரு தெரியல அப்ப அவர் வந்து போற பொருள் உண்மையா சாஸ்வதமா சத்தியமா கிடையாது அப்ப எது சத்தியம் இருப்பது ஒன்று மட்டும் தான் அது இறைவன் மட்டும்தான் அந்த ஆத்மா மட்டும் தான் பிரம்மம் மட்டும் தான் அப்ப அதுதான் சத்தியம் அப்போ அது மட்டும்தான் இருக்குது அப்போ அதனுடைய ஆற்றல் மாறிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சத்தியமாக நினைக்கக்கூடாது அதனால் இது வந்து போகின்ற பொருள் அதனால் இதை மித்தியா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது சாஸ்திரம் அப்போ அந்த புரிதல் நம்ம கிட்ட வந்துட்டா இங்கே வேதமைகள் நீங்கிடும் ஏன்னா இங்கே ஏற்றத்தாழ்வுகள் வந்து நம்முடைய உடல்களில் தான் இருக்கின்றதே தவிர உள்ளே இருக்கிற சைத்தன்யத்திலே ஆத்மாவிலே கிடையாது அப்படிங்கிற நமக்கு நல்லா வரணும் அப்புறம் அதே மாதிரி இந்த ஆத்மா நிலைப்பட்டு இருக்கின்ற இடங்களிலே வித்தியாசம் இப்போ அந்த பிரம்மத்திலருந்து வெளிப்பட்ட சத்துவகுணத்திலே வந்து ஈஸ்வரன் தோன்றினான்னு சொன்னோம் இப்போ ரஜோகுணத்திலே வந்து ஜீவர்கள் தோன்றுகிறான் இப்போ இந்த ஜீவிதம் அப்படிங்கிற நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஜீவத்தன்மை நம்ம கிட்டே எங்கிருந்து வருதுன்னா ரஜோகுணத்தில் வந்துடுச்சு நம்ம கிட்ட அதனால தான் நம்ம கிட்ட இப்போ பார்த்தாலும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடிலேயே மனசை சுத்திக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ரஜோ குணம் நம்ம இடத்துல இருக்கிறது காரணம் அப்போ இந்த ரஜோ குணத்து மாதிரியே இன்னொரு குணம் இருக்கு அது தமோ குணம் அந்த தமோ குணத்துல ரெண்டு சக்திகள் வெளிப்பட்டதுன்னு சொல்லுது அது ஆவரணம் விட்சேபம் அப்படின்றதுல இந்த கைவினை ஞாபகப்படுத்திருக்கு அப்போ ஆவரணம் விட்சேபம்னா என்ன இப்ப ஆவரணம்னா மறைக்கும் சக்தி விக்கட்சேபம்னா தோன்றும் சக்தி இது தமோ குணத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு சக்தி நம்மிடத்துல இருக்கிறது எப்படி இருக்குது நம்ம இப்ப தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு மறைப்பு இருக்கு நம்ம கிட்ட அதை ஆவரணம் அப்புறம் உலகத்தை உண்மையா பாக்கிறோம் ஏன்னா இது வந்துடுச்சு ஆனா போயிடுங்கிறது நம்மளால நம்ப முடியல இப்ப நம்ம பார்க்கிற பொருள் எல்லாம் சாஸ்வதமா நம்ம தோன்றுகின்ற விஷயத்துல நம்ம உண்மை நம்புறோம் நம்மள நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாத மயக்கத்துல இருக்கிறோம் இதைத்தான் ஆவரணம் விட்சேபம்னு சாஸ்திரம் சுட்டி அப்ப இது மாதிரி இரண்டு நிலைகள்ல இந்த சேத்தனம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிட்டு பாகுபடுத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஆத்மாவை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம் எல்லையற்ற வெட்ட வெளி ஒரு மானக்குள்ள பூந்த உடனே பிரித்து வச்சுக்கிட்டு பார்க்குற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே நம்ம என்ன சொல்றோம் இந்த ஜீவாத்மா அப்படிங்குறோம் வெளியே இருக்கிறதுனால அது பரமாத்மா அப்படின்னு சொல்றோம் ஆனால் இந்த பெயர்கள் தான் இதில் ஜீவாத்மா அது பரமாத்மான்னு மாறுபடுதே தவிர இருக்கிறது ஒரே ஆத்மா தான் அது இறைவன் மட்டுமே அது பிரம்மம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இந்த பிரம்மத்தின் ரஜோகுணத்துல பிரதிபிம்பித்த ஜீவர்கள் இருக்கிறோம் நம்ம நம்முடைய சூட்சம சூழ சரீரம் நமக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு வந்து மனசுக்கு காரண சரீரம் தான் நம்ம கிட்ட இருந்தது அந்த காரண சரீரத்தில இருந்து ஒரு சூட்சம சரீரம் வெளிப்பட்டு அந்த சூக்ம சரீரத்திலிருந்து தான் இந்த சூழ சரீரம் இந்த உடம்பு வந்துடும் ஆனா இந்த சரீரம் வருவதற்கு முன்னாடி ஆதியில நம்ம கிட்ட இருக்கிற காரண சரீரம் இருக்கு பாருங்க அதுக்கு சாஸ்திரம் என்ன பேர் வைக்குதுன்னா பிராங்ணன் பேர் வைக்குது இப்ப காரண சரீரத்துக்கு தான் பிராக்ணன் பேரு இப்போ இந்த பிராங்கணன் மாதிரியே நம்ம கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்னன்னா தைஜசன் விராட்டு இரண்ய கர்ப்பன் அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பிராங்கணன் மாதிரியே இப்போ நம்ம கிட்ட என்னன்னு இருக்கு ஐந்து பிராணங்கள் ஐந்து பந்தக்கரணங்கள் எல்லாம் நமக்குள்ள உடல் வந்ததுனால வந்துருச்சு அப்ப இதுல காரண சரீரத்துல இருந்து ஒரு சூக்ஷம சரீரத்தை வெளிப்படுத்தி பாருங்க அந்த சூக்ஷம சரீரத்தை வந்து நம்ம அபிமானிக்கணும் அப்படி அபிமானிக்கும் போது அதுக்கு பேரு வந்து தைஜசன்னு பேரு இப்ப இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது மனம் இப்ப இந்த மனம் வந்து இந்த ஆத்மாவோட இணையும் என்ன ஆகும்னா ஒரு கற்பனை உருவாக்கிக்கும் ஒரு கற்பனை உலக உருவாக்கிக்கும் அதுதான் கனவு நிலைன்னு நம்ம சொல்றோம் இப்ப தைஜசன்கிற வார்த்தையை வந்து சாஸ்திரம் கையாள்றது எப்படி சொல்லுதுன்னா சூக்ஷ்ம சரீரத்தை அபிமானிக்கின்ற ஜீவனை தைஜசன் சொல்லுது அதே மாதிரி எல்லா ஜீவர்கள் இருக்காங்கல்ல இப்ப நீங்க நானு ஆடு மாடு கோழி இப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை ஜீவர்களுடைய மனதை தனதாக அபிமானிக்கின்ற எல்லா உடல்களுக்குள்ளும் ஒரு தனித்தனி மனம் இருக்கு பாருங்க அதெல்லாம் ஈஸ்வர மனம் தான் இருக்கு அதான் காஸ்மிக் மைண்ட் சொல்றது ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது அந்த மைண்டு ஆனா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால நாம என்ன நினைக்கிறோம் நம்முடைய மனசு நினைச்சுக்கிறோம் அப்ப அதான் சுட்டிக்காட்டு ஒவ்வொரு ஜீவர்களிடத்தில் இருக்கின்ற மனதை தனதாக அபிமானிக்கின்ற ஈஸ்வரனை ஹிரண்ய கர்ப்பன் என்றும் தன்னுடைய சூட்சம சரீரத்தை மட்டும் அபிமானிக்கின்ற ஜீவனை தைஜசன் என்றும் குறிப்பிடுகிறது தைஜசனா ஏன் வரும் நம்ம பிரிச்சுக்கிறோம் ஈஸ்வரன் கிட்டத்திக்குறோம் அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது சமஷ்டி வியஸ்டி அப்படிங்கிற விஷயத்த படிச்சோம் இப்ப சமஷ்டி அப்படின்னா ஒரு தென்னந்தோப்பு உள்ள ஒரு தோட்டம் இப்ப ஒரு தோட்டத்துல நூத்துக்கணக்கான தென்னை மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நூறு மரங்களும் சேர்ந்த ஒரு தோட்டத்தை நம்ம என்ன சொல்றோம்னா சமஸ்டி அப்படின்னு சொல்றோம் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்றோம் அதுவே ஒரே ஒரு தென்னை மரம் தனியா நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதை விஎஸ்டி அப்படின்னு சொல்றது தனித்த மரத்துக்கு பேர் விஎஸ்டி அப்ப அது மாதிரி இங்க என்ன பண்ணுதுன்னா ஜீவாத்மா தன்னை அந்த பரமாத்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுக்கிட்டு தன்னை விஎஸ்டியாக மாத்திக்கிச்சு தன்னை தனித்தா மாத்திக்கிச்சு எப்படி மாத்திக்கிச்சு அப்படின்னா இப்ப அந்த காஸ்மிக் கர்ப்புடைய அஹங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மனசு அப்ப இதான் நம்ம வந்து தைஜசன்னு புரிஞ்சுக்கணும் அப்படி ஆடுறதுனாலதான் இந்த மனதில் எழும் எண்ணங்கள் எல்லாம் நமக்கு கற்பிதம் தைஜசன்னாவே ஒரு கனவு நிலை ஒரு கனவுலயே நம்ம வாழ்றோம் அந்த கனவு எப்படிப்பட்டது இப்போ நம்ம தூங்கும் போது வர கனவு வந்து எவ்வளோ உண்மையான இருக்கு நமக்கு தத்ரூபமாக அந்த கனவு நம்ம நண்பர்களோட பேசுகிறோம் ஒரு புடி துரத்துனா நம்ம அழுகுறோம் பயப்படுறோம் அப்போ இதெல்லாம் வந்து கனவு காணுங்கின்ற வரைக்கும் நமக்கு தத்துரூபமாக இருக்குது கனவு கலைஞ்சி எழுந்த உடனே அடடாது ஒன்றும் இல்லை கனவு தான் நமக்கு இயல்புக்கு வருது ஆனால் இந்த இயல்பு வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லை இப்போ நிறைய பேர் சந்திக்கிறோம் இப்போ இந்த பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இது ஒரு கனவுங்கிறது சாஸ்திரம் ஆனால் நம்மளால நம்ப முடியல ஏன் நம்ப முடியல அப்படின்னா நம்ம ரொட்டீன் லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பொருளையும் தடுறோம் அனுபவிக்கிறோம் இதை போய் கனவுனா எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியலான்னு சொல்லுது ஆனால் அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தை அதே சாஸ்திரம் உருவாக்கி கொடுக்குது எப்படி கொடுக்குதுன்னா நைட்டு தூங்குறீங்கல்ல அந்த உறக்கத்தில் நீங்கள் போன பிறகு இந்த உலகம் உங்களுக்கு தெரியுதா மனைவி மக்கள் தெரியுதா பேங்க் பேலன்ஸ் தெரியுதா ஒன்றுமே தெரியுறதில்ல ஏன் நாம் இருக்கிறோமே இப்போ கனவுல தான் நீங்கள் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்துகிட்டு இருக்கீங்க அந்த கனவை படைச்சது யாரு நீங்களே தான் ஒரே ஆள் தான் கனவை படைக்கிறான் அந்த கனவுள கதாபாத்திரங்களும் அவனே எப்படி பாருங்க அவன் ஒரே ஆள் அவனே அந்த அவளை பெரிய உலகத்தை படைச்சுக்கிறான் அந்த உலகத்தில் நண்பர்களை படிச்சுக்கிறான் அங்கே ஒரு புளியை படிச்சுக்கிறான் அந்த புளி துறத்துதுன்னு பயப்படுறான் இப்போ இத்தனை விஷயங்களும் ஒரே ஆள் கனவு காணுறான் அந்த அத்தனை படைப்பும் யார் இடத்துலேருந்து வந்தது அந்த கனவு காண்பவனால்தான் வந்தது அப்போ கனவு காண்கின்ற ஒரு தனி மனிதன் இத்தனை விஷயங்களையும் படைத்து கொண்டு அனுபவமாக்கி கொண்டிருக்கிறது வந்து கனவு அவனுக்கு எப்படி தத்துரூபமாக இருக்குது அப்போ அதை கனவு வரைக்கும் அவன் நம்புறான்ல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குது பயப்படுறான் ஃப்ரெண்ட்ஸோடு பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு அனுபவம் கனவுல அற்புதமாக அனுபவமாக்குது ஆனால் கனவு கலைஞ்ச பிறகு அத்தனையும் பொய்யாயிடுதே அப்போ அது மாதிரி இங்கே நினைவு உலகமும் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பேசுகிறோம் நிறைய என்ஜாய் பண்ணுறோம் அணு தினமும் நம்ம நடக்க போகிற ஷெட்யூல் எல்லாம் போட்டுக்கிறோம் நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிறோம் அடுத்த மாதம் என்ன பண்ணலாங்கிறத கூட இப்பயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் கடந்த கால நினைவுகளை வேற நாம் ஞாபகப்படுத்திக்கிறோம் போன வருஷம் நான் அப்படி இருந்தேன் சின்ன வயசுல இப்படி இருந்தேன் அப்படின்னா நம்ம கனவு கண்டுக்கிறோம் என்னவா இருக்குது இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தத்தில் பதிவாகி இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது எண்ணங்களுடைய தொகுப்பு தான் எங்கள் மனம் அப்படிங்கிறதுனால இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா பல்வேறு எண்ணங்களை ஒன்றாக சேர்த்து தொகுத்து அதை பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்கு அந்த ஞாபகம்ங்கிற ஒரு விஷயமாக நமக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்குது அந்த ஞாபகம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு இந்த உலகம் விரியும் அந்த ஞாபகம் எப்ப நமக்கு இல்லாம போயிடுதோ அப்ப இந்த உலகம் இல்லாமல் போயிடும் அது கனவுல நமக்கு இல்லாமல் போயிடுதே கனவுல நாம் இருக்கிறோம் ஆனா இந்த உலகம் இல்லை வேற ஒரு உலகத்தை படிச்சுக்கிறோம் சரி அப்படி வேற உலகத்தை படைச்சிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம் அப்படி ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன உடனே அங்கேயும் நமக்கு ஒண்ணுமே தெரியுறதில்ல அவ்வளவுதான் இந்த உலகமும் இல்ல கனவு உலகமும் இல்ல ஆனா என்ன இருக்கு நாம இருக்கிறோமே அப்ப நாம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமே இருக்குதே ஏன் அது கனவு உலகத்துல என்ன நடக்குதுன்னா இந்த மனசு வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை படிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது நினைவுலகமா அதே மாதிரி பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு ஆந்த உறக்கத்துல இந்த மனசு என்ன பண்ணதுன்னா ஒடுங்கிடுது எங்க மூலத்துல போய் ஒடுங்கிடுது மூலம்னா காரணத்தேகம் அப்ப அந்த காரணத்தேகத்துல போய் அந்த விதை ஒடுங்கிட்டா அந்த மரம் இல்லை விதையாவே இருக்கு எப்ப அந்த விதை வந்து விருட்சமா மாறி மரமா மாறினாட்டா நமக்கு அதுல இருந்து இலைகளோ பூ காய் கனி அப்படின்னு எல்லாம் உதயமாகும் அது விதையாவே இருந்தா அந்த சிறிய விதையில இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மரம் இருக்கிறது எப்படி தெரியாதோ அதுபாரி மனம் வந்து எப்போ போய் ஒடுங்கிடுதோ அப்ப அது காரணத்தேக்கிறதுக்குள்ள பூந்துருச்சுன்னா இந்த உலகம் காணாம போயிடும் அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை இந்த மனசுதான் படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியல ஆனா உண்மை அதுதான் ஆதாரபூர்வமா நிரூபிக்குது சாஸ்திரம் தூக்கத்துல இல்லையாப்பா இந்த உலகம் தூக்கத்துல எங்க போச்சு நீ தூங்கும் போது இந்த உலகம் இருக்குதா இல்லையே கண்டுபிடி பார்க்கலாம் கேக்குது கண்டுபிடிக்க முடியல அப்போ நம்மளுடைய உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனைவி மக்கள் தெரியல பேங்க் பேலன்ஸ் தெரியலன்னா ஒத்துக்கோமில்ல ஏன்னா உண்மையிலேயே நமக்கு அந்த நேரத்தில் தெரியலீங்க எதுவுமே தெரியாமல் தான் தூங்கிட்டு இருக்கோம் ஆனா தூக்கம் விழிச்சு எழுந்தவுடனே நமக்கு எல்லா ஞாபகம் வந்துருது எல்லா உலகமும் நமக்கு பிரிய ஆரம்பிச்சிருது அப்ப இது மாதிரி மரணமும் அப்படிதான் மரணமும் இந்த தூக்கத்துல எப்படி நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணும் இல்லாமல் அது மாதிரி மரணத்துலேயே ஒண்ணும் தான் போக போகுது அப்ப எல்லாமே இழந்துட்டு தான் இந்த உடல் போக போகுது அப்ப இந்த உடலுங்கிறது என்னன்னா வந்து போற ஒரு கருவிதானே தவிர இந்த மனசு என்ன பண்ணணும் தெரியுமா மரணத்தில் மீண்டும் அதே காரணத்தேகத்துக்குள்ளே போயிடும் காரணத்தேகம்னா சஞ்சீத கர்மாக்குள்ளே போயிடும் போயிட்டால் அடுத்த பிறவிக்கு தயாராகிடும் ஏன் அடுத்த பிறவிக்கு தயாராகுதுன்னா அந்த மனதிலே ஏற்றி வைத்துக்கொண்ட ஆசாபாசங்கள் இருக்கு நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் முடியல என் பையன் அப்படி வச்சுருக்கணும்னு நினச்சேன் என் பொண்ணை இப்படி பண்ணணும்னு நினச்சேன்ட்டு எது ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கு அதெல்லாம் அது முடிக்க முடியாமல் போயிடுது இந்த பிறவியில் அப்படின்னா அது ஃபுல்ஃபில் ஆகலை மைண்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஆகலை திருப்தி வரல மனசுக்கு அப்ப என்ன பண்ணோம்னா மறுபிறவிக்கு தயாராயிடுது அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது இந்த மனதை வந்து அந்த பிரம்மத்துக்கிட்ட ஒடுக்குப்பா இந்த மனம் உண்மை கிடையாது இது வந்து உனக்கு ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள்னால இதை நீ உங்களுக்கு உண்மை நம்பி ஏமாந்துட்டு இருக்கிற இது மாயை வந்து போகின்ற விஷயம் இதுல இருந்து உண்மையை சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ பிரம்ம மட்டும்தான் சத்தியமா இருக்குது அதுதான் நான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த எண்ணங்கள்னாலேயோ இந்த சுயல்பாட்டினாலையோ உனக்கு எந்த ஒரு சாதக பாதனமோ உன்னை பாதிக்காது வாழும்போதே நீ ஆனந்தமாக வாழ முடியும் ஏன்னா ஒரு சினிமா பார்க்குற மாதிரி வாழலாம் இப்போ நம்ம வந்து ஒரு திரையரங்குக்கு எதுக்கு போகிறோம் படம் பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வீட்டில் போர் அடிச்சிட்ருக்கு இல்லை சண்டை சச்சரவாக இருக்குது பொழுது போகலை சரி ஒரு ரிலாக்ஸ்காக நான் சினிமா போகிறேன் அப்படின்னு போயிட்டு தேட்டரில் உட்காந்தோம்னா அந்த தேட்டரில் நம்ம மறந்துட்டு படத்தை என்ஜாய் பண்ணுறோம் அதில் நிறைய ஃபைட் சீன் வருது டூயட் சீன் வருது அப்புறம் காமெடி சீன் வருது அப்புறம் ரேப் சீன் வருது பட் ஒவ்வொரு சீனும் வரும்போது நம்ம அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ண தானே போயிருக்கிறோம் இப்போ காமெடி சீன் வந்தவுடனே நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபைட் சீன் வந்தவுடனே நம்ம ஒரு ஆக்கிரோஷமாக உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம கதாநாயகம் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டுயட் சீன் வந்தவொடனே நாமளே அப்படியே நம்மளை மறந்து ஒரு ஆனந்தத்தில் நாங்கள் உட்காந்துருக்குறோம் இது மாதிரி அந்த சினிமாவோடு நம்ம நம்மளை ஒன்று நம்ம என்ன ஆயிடுறோம் அந்த படத்தோட படத்தில் பூந்துடுறோம் அப்போ பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல நான் எத்தனை ரூபாய் டிக்கெட் பணம் கொடுத்து தேட்டருக்கு வந்தேன்னு தெரியல நான் சினிமா தான் பார்த்துட்டு இருக்கனு கூட எனக்கு தெரியல பாருங்க நான் உண்மையிலே அந்த படத்துக்குள்ளே போய் மூழ்கி போயிட்டா அந்த படத்துக்குள்ளேயே நான் போயிட்டுறேன் அந்த ஊருக்குள்ளேயே போயிட்டேன் அமெரிக்காவில் ஒரு சீன் எடுத்திருக்கான அந்த அமெரிக்காவிலேயே நான் இருக்கிறேன் பட் உண்மையில நான் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன நடக்குது மனசு அப்படியே அங்கே கொண்டு போயிடுது நம்மள அப்போ இதுதான் மனதனுடைய வீரியம்னு புரிஞ்சுக்கணும் மனம் எப்படி நம்மளை வச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த புரிதல் நம்ம கிட்ட அப்போ இதெல்லாம் விளையாட்டு இங்கே வந்து மனதினுடைய விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயல்பு வாழ்க்கையை இந்த உண்மை இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இந்த நிகழ்கால வாழ்க்கையை ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி வாழ முடியும் வேறு மனசு வாழ்ந்துகிட்டு அது சந்தோஷமாக வாழட்டுமே இன்றைய நிகழ்வில் அது ஆனந்தமாக அது என்ன ஆசைப்படுதோ கொடுங்க லட்டு சாப்பிட ஆசைப்பட்டால் சாப்பிட்டுட்டோம் அது என்னென்ன விரும்புதோ அதை செய்யட்டோம் ஆனால் ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்கும் இந்த ஞானம் வந்ததினால இதெல்லாம் மனதனுடைய விளையாட்டு அது விளையாடிகிட்டு இருக்குது அது இருக்குது அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அதை செய்யட்டும் பசி எடுத்தால் சாப்பிடும் தூக்கம் வந்தால் தூங்கும் அது என்னென்னு ஆசைப்படுதோ அனுபவிக்கட்டும் இப்போ நிகழ்காலத்து அதை அனுபவிக்கட்டும் நாளைக்குன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது விடிஞ்சு எழுந்தால் தான் வாழ்க்கை நடந்து போனது முடிஞ்சு போச்சு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல இப்போ போனது ஏதாவது வரப்போகுதா நமக்கு இப்போ நமக்கு வேண்டிய ஒரு உறவினர் இறந்து போயிட்டாங்க அவர் முந்தாணித்தவர் இறந்துட்டார் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நம்ம அவரை கொண்டு வர முடியுமா ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் போனது போனது தான் அது வரப்போறதில்லை இப்போ நாளைன்னு ஒரு விஷயம் நான் நாளைக்கு இப்படி ஆகிட்டு போறேன் அப்படி ஆகிட்டு போகிறேங்கிறது ஒரு கற்பனை மனதனுடைய கற்பனை அது அப்படி ஆக போகிறோமா இல்லையாங்கிறது நாளைக்கு நம்ம எழுந்தான் உண்டு அப்போ இன்றைய வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா வாழ்கிறதே கிடையாது மேக்சிமம் நைன்டி நைன் வந்து பிரசன்ஸில் இருக்கிறதே கிடையாது பிரசன்ட் ஆஃப் லைஃப் வந்து அவங்க வாழ்றதே கிடையாது அப்போ அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது நிகழ்வில் பயணி நிகழ்வில் எதையோ என்னவோ உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லி எங்கெங்கயோ போகாத ஏன்னா இதெல்லாம் வந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சினிமா சீனு ஆனந்தமாக அதை என்ஜாய் பண்ணி அன்றைய கேரக்டர் என்ன கொடுத்துட்டாங்களோ அதை அழகாக பண்ணு அதில் எந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக பண்ண முடியுமோ பண்ணால் அந்த சீனை நம்ம ரசிக்கலாம் அதை நம்ம புரிஞ்சுக்காம அந்த சீனை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா படம் வந்து ப்ளாஃப் ஆகிடும் இப்போ சினிமாவே பார்த்தீங்கன்னா விதாநாயகனுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணுமோ காமெடினுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா தான் அந்த கேரக்டர் வைஸ் அந்த படம் ஓடும் டேரக்டர் வந்து படத்தை மாற்றி கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன் அந்த சீன் கொலாப்ஸ் ஆகிடும் அப்போ என்ன நடக்கும் பார்வையாளர்கள் வந்து படத்தை லாப் பண்ணிவிடுவாங்க படமே சரியில்லை டேரெக்டரை சொதைப்பிருக்கான் படத்தை அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்க்க மாட்டாங்க படம் ஓடாது அப்போ நாமளும் இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழும்போது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களும் அவங்க அழகாக செய்யட்டுமே நம்ம அவங்கள இது பெருசு இது சிறப்பு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை யார் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சராசரி மனிதன் தான் புரிதல் இல்லாதவன் தான் இந்த உலகத்தை வந்து உண்மையாக பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஞானிகளுக்கு வந்து இது புரிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த உலகத்தை வந்து ஒரு திரைப்படம் மாதிரி பார்ப்பாங்க எல்லா சீனும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நீங்க சினிமா பார்க்கும்போது எனக்கு ஃபைட் சீன் வரக்கூடாது டூயட் சீன் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா மல்டிபிள் சீன் இருந்தால் தான் அதில் இருக்க அத்தனை விதமான மக்களுக்கும் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஒரு தனியாக வச்சு படம் எடுக்க முடியாது அப்ப எல்லாமே கலந்து கொடுத்தா தான் அந்த படம் நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்க அதை பார்க்குற பார்வையில் உங்களுடைய மனோ ரீதியாக அதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு சினிமா இந்த உலகம் இப்படி இயங்கிட்டு இருக்குது அவன் கெட்டவனா தெரியிறானா அவனுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு இவன் நல்லவனா தெரியலான்னா இவனுக்கு இந்த கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அது அவங்க அழகாக செய்கிறாங்க இப்போ இதை நான் பார்க்க வந்திருக்கிறேன் அழகாக படம் பார்க்கலாம் அப்படிங்கிற புரிதல் ஞானிக்கிறதுனால அவன் ஒரு பார்வையாளனாகத்தான் உண்மையிலேயே வாழ்றான் ஏன்னா அவன் இந்த உலகத்தில் போய் கலந்துக்கிறது இல்லை சினிமாவுக்குள்ள போய் பூந்துக்கிறது இல்லை படத்தை வந்து பார்க்குற ஒரு பார்வையாளனா ஒரு ரசிகனா மாறிடுறானே தவிர அதுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டதான் பிரச்சனை ஏன்னா இப்போ நீங்களே சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சோக சீன் வருதுன்னா நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் எமோஷன் ஆகிடுறீங்க அப்போ வீட்டில் தான் பிரச்சனை கொஞ்சம் நிம்மதியாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலான்னு போய் அங்கேயும் படத்தில் உட்காந்து அழுதுகிட்ருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் அதுக்கு வீட்டிலேயே இருந்துருக்கலாம்ல அப்போது நம்ம எதுக்காக போகிறோம் படத்துக்கு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம படத்தை பார்க்குற மாதிரி இந்த உலகத்தையே நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் அது ஞானிகள் இடத்துல உண்டு அஜானிகள் இடத்துல அது கிடையாது அப்போ இந்த சவாஸ்திரம் இதை தான் நல்லா படித்து புரிஞ்சுக்குப்பா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி வேணுங்கிறாரு இப்போ அன்றைக்கூட ஒரு குரு பேசும்போது அழகாக அதை சொன்னார் ஏன்னா இப்போ இந்த உலகம் மித்தியாங்கிறதுக்கும் தவறாக புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை படிச்சுக்கிறதுக்கும் நம்ம சிஸ்டமேட்டிக் ஸ்டடிக்குள்ளே வர்றதில்ல கசாமுசான் கண்டதை படிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு சைவ சித்தாந்தம் எடுத்து ஒரு நூலை படித்த உடனே அது ஒரு மாதிரி சொல்லுது புரிஞ்சுக்கணும் வேதாந்த எடுத்து படிச்சு இது ஒரு மாதிரி சொல்லுது புரிஞ்சுக்கணும் அப்புறம் நிறைய மதங்கள் உருவாக்கியிருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு படிச்சுட்டு இது இப்படி சொல்லுது அது அப்படி சொல்லுதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து புத்திசிந்திலிருந்து ஒரு சப்ஜெக்ட் வரைக்கும் உள்ள விட்டுக்கிறோம் வேதாந்திலிருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உள்ள விட்டுக்கிறோம் சைர் சித்தாந்திலிருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உள்ளே விட்டுக்கிறோம் போட்டு நாமளே ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள ஒரு புதுசு புது ஒரு விஷயத்தை உண்டாக்கிக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு ஏதோ தப்பு இது தப்பு அது சரி இது சரி ஒரு புரிதல் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யார் உண்மையிலேயே இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னை அறித்து கொள்ளணுங்கிற ஆர்வம் இந்த உலகம் இந்த ஈஸ்வரன் இந்த ஜீவன் இந்த மூன்றும் யார் என்று தெரிந்து கொள்ள எவன் விரும்புகிறானோ அவனுக்கு ஒரே வழி இந்த வந்து தன்னை அறிதல் மட்டும்தான் வழி ஏன்னா தன்னை யார் என்று ஒருவன் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் ஜீவன் யாருன்னு தெரியும் ஈஸ்வரன் யாருன்னு தெரியும் இந்த உலகம் எதுன்னு தெரியும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தன்னை அறிந்து கொண்ட பிறகு இந்த மூன்றுமே மாயைதான் ஏன்னா இங்க ஜீவன் ஒருத்தர் கிடையாது ஈஸ்வரன் ஒருத்தர் கிடையாது இந்த உலகம்னு ஒன்று கிடையாது ஏன்னா இந்த மூணுமே ஒரே ஆள் பாருங்களேன் ஜீவன் யார் ஈஸ்வரனுடைய வந்தோம் இந்த உலகம் எது அதே ஈஸ்வரன் தான் இந்த உலகமாக இருக்கிறது அப்ப எல்லாமே ஒரே விஷயம் தான் இருக்குது நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்குறோம் ஏன்னா ஜீவன் ஒரு தனியா இருக்கிறானாமா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஈஸ்வரன் ஒருத்தர் தனியா இருக்கிறாமா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குதாமா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வேற்றுமைகளால் இருக்கக்கூடிய எண்ணங்களால்தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர டெப்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுமே என்ன தெரியுமா ஆத்மாவினுடைய சக்தி ஆத்மாவுடைய சக்தி வியாபாரம் அவ்வளவுதான் அதனுடைய சக்தி என்ன பண்ணுதுன்னா இங்க பலவாறாக பரிணமித்து ஒவ்வொரு மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படி அது பிரதிபிம்பிக்கூடிய அந்த சக்தி எந்த இடத்துல எந்த மாதிரி உபாதிகளை பிரதிபிம்பிக்கதோ அதற்கேற்ற அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு கொஞ்சம் வீரியமாக இருக்கும் கொஞ்சம் வீரியம் குறைவாக இருக்கும் அதுதான் நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்தோம் ஒரே சூரியன் வந்து பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து பிரகாசமாகவும் பிரகாசம் குன்றியும் காணப்படுவது போல ஆத்மா பிரதிபிம்பிக்கின்ற உபாதியாகிய உடல்களிலே தாவரங்களிலே பிரதிபலித்த அதுக்கு ஒரு அறிவாகவும் மிருகங்களிலே பிரதிபலித்த ஐந்தறிவாகவும் மனிதனிலே பிரதிபலித்த ஆறறிவாகவும் இருக்கின்றது அப்போ இப்படிப்பட்ட ஆத்மா அறிவு பரிமாணத்திலே பயணம் பண்றது வந்து உபாதிகளுடைய அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர உண்மையில் ஆத்மா எப்படிப்பட்டது உபாதிகளுக்கு அப்பாற்பட்டது அப்ப உண்மையில் நான் யார் நான் ஆத்மா அப்ப நான் ஆத்மானா நான் உடம்புக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி என்னுடைய உண்மையான சோர்ஸ் தெரியும் என்னுடைய ரியாலிட்டி அப்சல்வூட் ரியாலிட்டின்னு சொல்கிறோம் என்னுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா நான் இந்த உடல்களுக்கு அப்பாற்பட்டவன் அதனால தான் பஞ்ச கோஷங்களை கடந்து நின்னீங்கன்னா உங்களுடைய ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் அதுதான் நம்முடைய உண்மையான சொரூபம் அதுதான் மீண்டும் மீண்டும் மகான்கள் சொல்கிறாங்க சொரூப நிஷ்டைல் நில்லு உன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கும் நீ அந்த சொரூபமாகவே மாறிவிடு அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துதன் காரணம் என்னன்னா ஆத்மா வந்து எல்லையற்றதாக இருக்கு அப்போ அந்த எல்லையற்ற ஆத்மாவை கொண்டு போய் ஒரு எல்லைக்குள்ளே முடக்கி வச்சு பார்த்தா அது அதுக்கு தகுந்த பவுண்டரிக்குள்ளே தானே அது இருக்கும் அப்போ அதிலேருந்து நீங்கள் அது தெரியல இது தெரியலன்னா எப்படி தெரிஞ்சிக்க முடியும் இப்படி நீங்கள் எதை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறீங்களோ அந்த அறியப்படும் பொருளாகவே நானே இருக்கிறேனுங்கிறது உங்களுக்கு தெரிய வரணும் அதுதான் வேதம் விலைக்கிட்டே வருது சாஸ்திரம் அதுதான் சொல்ல வருது எதை ஒருவன் அறிய ஆசைப்படுறானோ அந்த அறியப்படும் பொருளாக அவனே இருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு பொதுவாக மனிதர்களுடைய தேடுதல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதையோ தேடுவோம் ஆனால் அதை தேடுதல் நோக்கம் என்ன தெரியுமா தன்னை தெரிந்து கொள்வதுக்கு தான் அது தெரியாமையே தேடிட்டு இருப்போம் வெளியே கடவுள்கிட்ட போயிட்டு அதை வேணும் எது இந்த உலகத்தில் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறதோ என்ன விஷயங்களை வேணால் நீங்கள் உலகத்தை நோக்கி வெளி உலகத்தில் நீங்கள் பயணம் பண்ணி பாருங்க கடைசி அது உங்களுக்குள்ள வந்து தான் முடியணும் ஏன்னா இங்கே நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்கிறது நீங்கள் இல்லைனா இந்த உலகம் இல்லை அதனால தெளிவாக இருக்கணும் ஏன்னா அது நமக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட அது எப்படிங்க நான் இருக்கிறனால உலகம் இருக்குது நான் இல்லைன்னா உலகம் இல்லையா நான் இறந்த பிறகு மற்றவங்களாம் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே புரிஞ்சிக்கணும் இப்போ தூங்கும் உங்களுக்கு இந்த உலகம் இல்லாமல் போச்சு மற்றவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க இல்லை என்னுடைய மனைவி மக்கள்லாம் ஏதோ வெளியே பண்ணிகிட்டு இருக்காங்க நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாமே ஒரு தாட்ஸ் தான் சொல்லுது நீங்கள் எப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டீங்களோ அந்த படம் அப்படி தான் அடுத்தடுத்த சீன் ஓடப்போகுது ஆனால் அந்த ஓடுற சீனில் நீங்கள் ஒன்றும் மாற்றம் பண்ண முடியாது ஆனால் அந்த படம் வந்து டோட்டலாக ஒரு மாயை தான் ஒரு சினிமா படத்தை வந்து இப்போ ஆரம்பத்திலேருந்து மூணு மணி நேரம் ஓடி முடிக்கிற வரைக்கும் ஒரு கதை வசனம் எழுதி முடிச்சுட்டா அதை டேரெக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க படத்தை அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அடுத்தடுத்த சீன் என்ன வரப்போகுதுங்கிறது டைரெக்டர் தெரியும் அதனால் அவர் அதை கண்டினியூட்டியாக கொண்டு போயிட்டுருக்காரு அந்த படத்தில் ஒரு ரெண்டு சீன் அடிச்சுட்டு ஒருத்தர் வெளியே வந்துட்டார்னா அவர் அதுக்கு மேலே அந்த படத்தில் வரமாட்டார் ஆனால் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் முழுசாக ஓடிக்கிட்டே இருக்குமானா இல்லை மூணு மணி நேரத்தில் அந்த படம் முடிஞ்சிடும் இல்லை அது மாதிரி இங்கே ஒவ்வொருத்தருக்கும் படம் முடியும் அது ட்யூரேஷன் தான் வித்தியாசம் இப்போ நாம நினச்சுக்கிறோம் வடான் நீங்கள் சொல்றீங்க ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு இறந்து போயிடுறேன் ஆனால் எனக்கு பின்னாடி என்னுடைய குழந்தைங்களாம் அந்த வாழ்க்கையை வாழ்றாங்கல்ல அப்போ அந்த உலகம் உண்மைதானே நீங்கள் சொல்றீங்க அவங்களுடைய கதாபாத்திரங்கள் இன்னும் முடியல படத்தில்னு அர்த்தம் அதாவது படம் சீன் ஓடிக்கிட்டு இருக்குது கண்டினியூட்டியா அது எப்போ முடியுங்கிறது அவங்கவுங்களுக்கு முடியும் போது அவங்க சீன்லருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஆனால் ஒரு நாள் இந்த உலகம் இல்லாமல் போயிடும் அதுக்கு பேர் தான் பிரளயம்னு பேர் இப்போ இந்த மனம் வந்து தினமும் தன்னுடைய காரணத்தேகத்தில் ஒடுங்குவதுக்கு பேரு லயம் ஆனா மொத்த பிரபஞ்சமும் இல்லாம ஒடுங்குறதுக்கு பேரு பிரளயம்னு பேரு அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் இல்லாம போகும் எப்ப தெரியுமா போகும் ஈஸ்வரன் தூங்கிட்டான்னா அந்த மொத்த பிரபஞ்சமும் இல்லாம போயிடுது ஏன்னா இங்க நாம தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் வந்து வந்து போகுது இந்த உலகம் ஈஸ்வரன் தூங்கிட்டானா டோட்டல் யூனிவர்ஸ் இல்லாம போயிடுது அதுதான் பிரளயம் அப்படின்னு பேரு அப்போ இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இங்கே வந்து எல்லாமே சக்தியினுடைய வியாபகத்தில் விரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த விரிவில் நீங்க நானெல்லாம் ஒன் ஆஃப் த பார்த்து தான் ஆனால் இது எல்லையற்று இருக்கு இந்த பிரபஞ்சம் அப்போ ஈஸ்வன் எப்படிப்பட்டவங்கிறது அவனுடைய பிரம்மாண்டத்தை நம்ம கற்பனை பண்ணக்கூட முடியாது ஏன்னா ஒரு ஆகாயத்தை நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா ஆதியும் அந்தமும் நடுவும் இல்லாதவன் அவனை எங்கே தொடங்குறான் எங்கே முடிகிறான் அல்லது சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிறது கூட நம்மளால் டிசைட் பண்ண முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரமாண்ட சக்தி இந்த பிரபஞ்சம் அப்ப எல்லையற்ற ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சமா இருக்கிறான் அப்படி நீங்க அவனை எப்படி வேணா பாருங்க ஈஸ்வரியா கூட பாருங்களேன் புவனேஸ்வரி மாதா ராஜ ராஜேஸ்வரின்னு கூட சொல்லுங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த பிரபஞ்சம் மட்டுமே உண்மை அதாவது இந்த உலகமா நம்ம பாக்குற இந்த விஷயம் வந்து உண்மை எப்படி உண்மை ஆத்மாவனுடைய சக்தி அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஆத்மா இருந்தா அதனுடைய சக்தி இருக்கும் சக்தி இருந்தா ஆத்மா இருக்கும் இதை ரெண்டும் பிரிக்கவே முடியாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புத்திசம் சப்ஜெக்டை படிச்சிடுறாங்க புத்த மதத்தை படிச்சிடுறாங்க புத்த மதத்தை படிச்சாங்க என்ன சொல்றாரு புத்தர் இதே மாதிரி அவரு பிராக்டிஸ் பண்ணுறாரு விசாரம் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காரு நல்ல நிலைக்கு வராரு மிகப்பெரிய ஞானியாயிட்டாரு ஆனால் ஒரு இடத்துல அவர் சரிக்கிடுறாரு என்ன சரிக்கிடுறாருன்னா நத்திங்ன்றார் சூன்யம் அப்படின்றார் எதுவுமே உண்மை இல்லை இதெல்லாம் பொய் உலகம் வந்து போகிறது கூட அதாவது இருக்குது ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இல்லாமல் போயிடுது இல்லையா அதனால் இதெல்லாம் மாயை ஒன்றுமே இல்லை எவ்ரி திங் நத்திங் இது சூன்யம்னு ஒரு வாரத்தில் முடிச்சிடுறாரு ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா சரி சூன்யம் நத்தியங்கன்னு சொல்றிய நீ அப்படி சொல்ற நீ யாருன்னு கேட்குது அப்படி சொல்றவன் யாருன்னு பாருங்குது அப்போ இந்த ஒண்ணுமே இல்ல எவரிங் நத்திங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னா அந்த நத்தியங்கன்னு சொல்லக்கூடியவன் யார் அப்ப அவன் ஒருத்தர் இருக்காங்களே அவன் தான் ஆத்மா அதுதான் அறிவு அதுதான் பிரம்மம் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஓஷோ அப்புறம் இந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி இது மாதிரி இங்கிலீஷ் நூல்களெல்லாம் எடுத்து படிச்சிடுறாங்க படித்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் ஒன்றும் சும்மா இந்த சைவ சித்தாந்தம் இந்த வைணவ சித்தாந்தம் அப்புறம் இந்த வேதாந்தம்னு போய்ட்டு வளரிகிட்டு உட்காந்துருக்கானுங்க இதெல்லாம் தூக்கி மூலியில் போடுங்க எவரி இஸ் நத்திங் நீ இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு ஓட முட்டு போற அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒரே வாரத்தில் சொல்லிடுறான் அப்படிலாம் ஒரே வாரத்தில் சொல்லிட முடியாது ஏன்னா அவன் அவனுடைய பைத்தியகாரத்தனமாக வர ஐடியாவுக்கு ஒரு தத்துவத்தை வெளிக்கொடுத்துட்றான் அதை நம்ம சமுதாயம் அங்கீகரிக்குது ஏன்னால் நம்முடைய சமுதாயம் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கும் தர்மம் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கும் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கும் ஆனால் அவரவருடைய நமக்குள்ள நம்மளுடைய அனுபவம் எப்போ வருதோ அப்போ எதுவும் உண்மை தெரியும் அந்த அடிப்படையில் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சொல்லுவதற்கு வேறாக இந்த உலகத்தில் யாருமே சொல்லவே கிடையாது நம்முடைய திருவள்ளுவர் சொல்லாததையா இந்த உலகம் சொல்லிடுச்சு இல்ல திருமந்திரம் சொல்லாததையா இந்த உலகம் சொல்லிடுச்சு இல்லை நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்லாத உபனிஷத்துகளையா இந்த உலகம் சொல்லிடுச்சு எதுவுமே இவர்கள் கொடுத்ததுக்கு மேலாக இந்த உலகத்தில் யாராலும் எதையுமே கொடுக்க முடியல ஆனால் அவரவர்கள் அவரவர்கள் பாணியில் கொஞ்சம் மாற்றி மாற்றி எதையாவது கதை விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களே தவிர எது சாஸ்வதர்மம் சனாதன தர்மம் போதித்த மாதிரி இந்த சமுதாயத்தில் யாருமே இந்த உலகத்தில் யாருமே போதிக்கப்படவே கிடையாது எந்த மதங்களை வேணா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட சனாதன தர்மத்தில் வெளியே இருக்கிற பௌத்த மதம் எடுத்துக்கங்க இஸ்லாமிய மதம் எடுத்துக்கங்க கிறிஸ்துவ மதம் எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரு குழப்பத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ எல்லாம் கிறிஸ்துவ மதம் நம்ம லெவலுக்கு வந்துட்டாங்க இப்ப பூஜை வழிபாடுகள்லாம் வந்துட்டாங்க இப்போ வேளாங்கண்ணியை வந்து நம்ம அம்பால் மாதிரி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் கொண்டு போறாங்க தேர் எல்லாம் நம்ம கூட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஆனா நம்முடைய தர்மம் வந்து ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்றது இந்த ஈஸ்வர சக்தியில இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கிறது இது வந்து ஈஸ்வரனுடைய சக்திங்கிறது ஆத்மாவனுடைய வெளிப்பாடு அந்த ஆத்மா தான் எல்லாமா இருக்கிறது அப்ப அதை வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாது நெகெக்ட் பண்ண முடியாது அதுதான் நம்ம திருமணம் அழகா சொல்றாரு நான் கடந்த பாடலில் சொன்னேன் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்றாரு அப்ப என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க பார்வை இப்போ நீங்க யானையா பார்த்தீங்கன்னா அது யானை மாதிரி தெரியும் மரக்கட்டையா பார்த்தீங்கன்னா யானை மறைஞ்சு போய் மரக்கட்டையா தெரியும் அது மாதிரி இந்த உலகத்தை நீங்க உலகமா பார்த்தீங்கன்னா உலகமா தெரியும் இறைவனா பார்த்தா இறைவனா தெரியும் அப்போ எப்படி உங்களுடைய பார்வை இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது நம்ம தர்மம் அப்ப நாம பாக்குற பார்வைதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர சக்தி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப அந்த ஈஸ்வர சக்தியில நானும் ஒரு அங்கம் நானுனா இந்த உடல் இந்த மனம் அப்ப இந்த உடல் மனம்ங்கிறத சாஸ்வதமானா இல்லை இது ஒரு நாள் இல்லாம போயிடும் இந்த மனம் ஒரு நாள் இல்லாம போயிடும் அப்ப உண்மையா இந்த மனமும் இந்த உடலும் இயங்குவதற்கு ஆதாரமாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆத்மா இருக்கிறது அப்ப அந்த ஆத்மா மட்டுமே சத்தியம் அப்படிங்கறதுனால நம்ம எங்க போகணும் இந்த சக்தி வியாபகத்தை வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சே நம்ம நம்முடைய சோர்ஸுக்கு நம்ம திரும்பணும் ஏன்னா இப்போ எல்லாமே அப்படிதான் திரும்பிக்கிட்டு இருக்கு பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை வேணால் பாருங்கள் ஒரு விதையை எடுத்து நீங்கள் நிலத்தில் விதைச்சி விட்ட உடனே அது ஒரு மரமாகி நான் சொன்ன மாதிரியே தான் மீண்டும் அது கிளைகள் இளைகள் அப்புறம் பூ விட்டு காய் விட்டு கனியாகி கடைசியில் விதை ஆகிடும் திரும்பதா இல்லையா அப்போ எல்லாமே மீண்டும் விதைக்கு வந்தாகணும் அது மாதிரி இப்போ நாமளும் ஆத்மாவிலிருந்து வந்தோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் ஆனால் மீண்டும் ஆத்மாவாகத்த நம்ம மாறப்போகிறோம் அப்போ என்னுடைய மூலம் எது என்னுடைய சோர்ஸ் எங்க நான் எங்க வந்த வெளி வந்தேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் புதித்த இடம் எது நம்ம அப்போ அந்த இடத்துக்கே நம்ம திரும்பணும் அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி அப்போ ஆத்மாதான் நான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க வேதமைகள் எல்லாம் காணாமல் போயிடும் அப்போ காணாம போயிட்டா இங்கே இருக்கிறதெல்லாம் என்னுடைய சக்தின்னு தெரியும் அப்போ இந்த சக்தியை நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் தவிர இங்க விருப்பு விருப்பு காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன் வந்து இது ஒவ்வொன்றும் வேறு வேறு இருக்குது அதனுடைய மனோ வியாபகத்தை தகுந்த மாதிரி இது இயங்கிட்டு இருக்கு ஏங்கிட்டு இருக்கட்டுமே இப்போ படிக்கிற பையனை கூட வந்து பத்தாம் கிளாஸ் படினு வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவன் படிக்கட்டும் அஞ்சாம் கிளாஸ் முடிச்சிட்டு பத்தாம் கிளாஸ் வரட்டும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அப்படியே பார்க்க வேண்டியது அவர் ஏன் அப்படி இருக்கார் இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு இவரை மாற்ற போகிறேன் அவரை மாற்ற போகிறேன் அப்படின்னு நம்ம ஏ போய் துடிச்சிட்டு இருக்கணும் அதெல்லாம் நம்ம தேவையில்லாத துடிப்பு தானே அதை புரிஞ்சிக்கணும் அப்போ அதனால் சாஸ்திரம் வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது அப்ப இந்த சூக்ம சரீரத்தை அபிமானிக்கின்ற ஜீவனை வந்து தைஜஸ் சொல்லுது இந்த மொத்த ஜீவர்களுடைய மனதை வந்து அபிமானிக்கக்கூடியவனை இரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லுது அப்ப அது இந்த ஸ்தூல சரீரத்தை அபிமானிக்கக்கூடிய ஜீவனை வந்து விஸ்வன் சொல்லுது இந்த ஜீவர்களுடைய மொத்த சரீரங்களை எல்லாம் எனது என்று அபிமானிக்கக்கூடிய ஈஸ்வரனை விராட் புருஷன் சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கணும் விராட் புருஷன் அப்படின்னா இங்க இருக்கிற இத்தனை உடல்களும் யாருடையது ஈஸ்வருடைய உடல் அப்போ இந்த உடல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஈஸ்வரனை விராட் புருஷன் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆனா என்னுடைய தனித்த உடலை நான் என்று அபிமானிக்கக்கூடிய எனக்கு என்ன பேரு தெரியுமா விஸ்வன் பேரு ஏன் விஸ்வம்னு சொல்லு இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நானேதான் இந்த உலகமா இருக்கிறேன் அப்ப எனக்கு வந்து விஸ்வன் அப்படின்னு பேரு அப்ப இந்த மாதிரி நமக்கு எல்லாம் புரிதலோட சாஸ்திரம் நமக்கு விளக்கிட்டே வருது இதெல்லாம் வந்து நம்ம கைவினை வண்ணத்தில் ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்போ இது மாதிரி ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் இல்லை சரீர வித்தியாசங்களும் தனித்த சரீரம் அதாவது விஎஸ்டி சரீரம் சமஷ்டி சரீரம் அப்படிங்கிற வித்தியாசங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரம்மத்தினுடைய மாயா பிரதிபிம்பம் எப்படி நமக்கு வெளிப்பட்டு அது எப்படி எல்லாம் மாறுது அதனுடைய படைப்பு காத்தல் அழித்தல்ங்கிற முத்தொழில் எப்படி புரியுது அதுக்கு வந்து தேவர்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கிறோம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் அப்படி வச்சிருக்கிறோம் ஒரு படைக்கும் தொழில் செய்கிறதுனால பிரம்மாங்கிறோம் காக்கும் தொழில செய்யறதுனால விஷ்ணுன்னு சொல்றோம் அழிக்கும் தொழில் செய்யறதுனால ருத்ரன்னு சொல்றோம் அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக தான் இந்த மாதிரி பெயர் எல்லாம் வச்சிருக்கோமே தவிர உண்மையிலேயே இந்த மூன்று வேலைகளையும் யார் செய்யறா ஈஸ்வரன் தான் செய்யறான் ஆனா அவனுடைய தகுதிகள் அங்க மாறுபடுறதுனால ஒரு பதவி கொடுத்துருவோம் அவ்வளவுதான் படைக்கிறவனுக்கு பிரம்மன் பேர் வைப்பா காக்குறவனுக்கு வந்து விஷ்ணுன்னு பேர் வைப்பான்னு பேர் வச்சுக்கிறோம் அப்ப நாம ரூபங்கள் தான் இங்க வித்தியாசப்படுதே தவிர இது எல்லாம் ஒருத்தனுக்குள்ளேயேதான் இருக்கு அதுதான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது புரியணும் அப்ப இது மாதிரி நமக்கு இந்த வேதங்கள் வந்து தெல்ல தெளிவாக நமக்கு விளக்கிக்கிட்டே வருது அப்புறம் இந்த சாஸ்திரத்தை நம்ம படிச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவனை வந்து அதிகாரின்னு சொல்லுது சாஸ்திரம் ஏன் அதிகாரின்னு சொல்லுதுன்னா அந்த தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்களும் இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சு முடியும் மற்றவர்கள் உள்ள வர முடியாது அப்ப அந்த அதிகாரித்துவங்கிறது எப்படி அவனுக்கு வருது அது அவனுடைய கர்மா அவனுடைய வருதுன்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா இப்ப எல்லாருக்கும் இந்த பாடத்திட்டங்கள் வந்து புரிஞ்சிடாது இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வர முடியாது அப்போ ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையில அவர் செய்த முன்வினையில நல்லது இருந்தால் அந்த நல்ல கர்மாவின் அடிப்படையில இது போன்ற பாடத்திட்டங்கள் வந்து உள்ள போகும் அப்பதான் இந்த மனம் வந்து அறிவு பரிமாணத்துல உயர் பரிமாணத்துக்கு போக முடியும் இல்லைன்னா இந்த மனசு என்ன பண்ணணும்னா கீழ்நிலையிலேயே இருக்கும் தன்னை யாரும் தெரிஞ்சு கொள்ளாமையே ஒரு அவள நிலையிலேயே வாழ்ந்துட்டு இந்த சரீரத்தை விட்டுடும் அப்புறம் திருப்பி ஒரு சரீரம் எடுத்துக்கும் அடுத்த பிறவி எடுத்துக்கும் ஏன்னா சஞ்சீத கர்மா தான் நிறைய அப்போ அதை வச்சுக்கிட்டு அடுத்த உடம்பு எடுத்துக்கும் அப்படி இது மாதிரி பல்வேறு பிறவிகளாக இந்த உடம்பு எடுத்து எடுத்து வந்து வந்து போயிட்டு இருக்கிற அந்த பிறப்பு இறப்பு என்கிற சம்சாரத்துலேருந்து ஒருவன் விடுபடணும் அப்படின்னா அவன் தன்னை அறிந்து கொண்டால் மட்டும்தான் விடுபட முடியும் ஏன்னா அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளணும் சச்சா தந்த பரபிரமமாகவே நான் இருக்கிறேன் நானே அந்த ஆத்மா அப்படின்னு தன்னை அறிந்து கொண்டான்னா தனக்கு வேறாக இருக்கக்கூடிய எத்தனையும் சக்திங்கிறத புரிந்து கொண்டான்னா அவன் அழகாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உடம்பை விடும்போது இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவோட அந்த உடம்பை விட்டுருவான் அப்போ அவன் அடுத்தது வர்றதுக்காக அவங்ககிட்ட எந்த ஒரு ஆசா பாசங்களும் அந்த மனிதர்கள் இருக்காது ஏன்னா புரிதல் வந்துடுது ஆனால் புரிதல் இல்லாத அக்ஞானிதான் என்ன பண்ணுவானா மனசில் வந்து இதெல்லாம் சத்தியமா பார்க்கறான் அதை கற்பனை பண்ணிக்கிறான் அவனை மாதிரி நான் வாழணும்னு இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணுறான் அப்புறம் இன்னொருத்த பணக்காரனா வாழ்கிறான் நானும் பணக்காரனாகணும்னு ஓடுறான் ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடுறான் பணக்காரனே ஆக முடியல பாருங்களேன் இப்போ ஒருத்தர் பணக்காரனா இருக்கிறான் அவன் என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் இவனு செய்கிறான் ஆனால் இவனால் பணக்காரனே ஆக முடியல ஏன் சொல்லுங்க ஏன் அவனுக்கு ரெண்டு கை ரெண்டு கால்தான் இருக்கு இவனுக்கு ரெண்டு ரெண்டு கால்தான் இருக்கு ஏன் அவனை மாதிரி இவனால ஆக முடியல அப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இயக்கம் நம்ம கையில இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி ஏக்கிட்டு இருக்கு நம்முடைய கர்மாப்படி இயக்கிட்டு இருக்குது அப்ப இதுல நீங்க உங்க கர்மாவை மாத்துறதுங்கறதெல்லாம் பிராரப்த கர்மாவ கை வைக்க முடியாது வாழ்ற சஞ்சித கர்மாவில இனிமேல் எப்படி வாழலாங்கிற ஒரு நல்விலை தீர்மானத்தை மட்டும் தான் நீங்க கியூன் பண்ண முடியுமே தவிர கிடைக்காத ஒரு விஷயங்களை வந்து அடைய போறேன்னு ஆர்வமானு நுழைறது வந்து சாத்தியம் ஆகாது அதுக்குதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீ உங்களுக்கு வந்து நல்லது வரணுங்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை நீங்கள் கையாளுறிங்க எனக்கு இந்த இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் இந்த கோயிலுக்கு போய்ட்டா நல்லது வரும் இந்த சாமியாரை பார்த்தா நல்லது வரும் இந்த ஜோசியரை பார்த்தா என்ன நடக்கும் நம்ம சொல்லுவார் அப்படின்னு நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி எல்லாம் கொண்டு வந்துக்கிறீங்க கெட்டது வர்றதுக்கு ஏதாவது செய்றீங்களா யோசிச்சு பாருங்க நம்ம கெட்டது வந்துடுது ஆனால் அந்த கெட்டது வரணும்னு நம்ம நினைக்கிறோமா நினைக்கவே இல்லை அல்லது கெட்டது வரணுங்கிறதுக்காக ஏதாவது பிரயத்தனம் பண்ணுறோமா ஒரு பிரயத்தனமும் பண்றது இல்லை நல்லது வர்றதுக்கு தான் நிறைய பிரயத்தனம் பண்ணுறோம் ஆனால் கெட்டது எதையுமே செய்யாமல் வருதே ஏன் அப்போ இங்கே தான் இங்கே கர்மா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன வருமோ அது வரும் என்ன போகுமோ அது போகும் அப்போ இங்கே வருவதும் போவதும் நம்ம இடத்துல இல்லை அது நம்ம வந்து இயக்கப்படுறோம் இந்த உடல் வந்து இயங்கிட்டு இருக்குது எது இயக்கத்தில் இருக்கு ஈஸ்வர சக்தியினுடைய இயக்கத்தில் இருக்குது அப்படி நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய ஒத்து செய்விலேயே நம்ம பயணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதனால சாதக பாதங்கள் இருக்காது மனதுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துடும் விருப்ப விருப்பு இருக்காது ஏன்னா இது வந்து என்னுடைய செயல் இல்லை எல்லாம் அது நடத்திக்கிட்டு இருக்குது ஆனந்தமா நடத்தட்டோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட பயணம் பண்ணும்போது எதனால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் மற்றபடி நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் அதை எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அதை பிடிச்சிக்கிட்டோம்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நடக்கலைன்னா அது நமக்கு பிரச்சனையாக மாறிடுது இப்போ கடவுளை தேடுறதும் அப்படி தான் நம்ம தேடுறோம் நமக்கு வேறாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் நூல்களில் படிக்கிறோம் இப்படி தான் சிவபெருமானை இப்படி தான் இருப்பார் ஜடாமுடி வச்சுருப்பாரு கையில் ஒரு சூழாயுதை வச்சுருப்பார் அப்புறம் உடுக்க வச்சிட்ருப்பார் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் அது மாதிரியே சிவபெருமானை நமக்கு தோன்றுணும்னு ஆசைப்பட்றோம் நடக்குமா நம்மளுடைய மனதின் கற்பனை எல்லாம் சாத்தியமாக ஆகாது ஏன்னா இது மனம் வந்து எதை வேணால் கற்பனை பண்ணிவிடும் எப்படி வேணால் கற்பனை பண்ணிடுவோம் அது கற்பனை ஆனது தான் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அறிவாக இருக்கணும்னு அர்த்தம் எங்கள் ஆன்மாங்கிறது என்ன தெரியுமா அறிவு தான் அப்ப தன்னை அறிவாக யார் உணர்ந்து கொள்கின்றானோ அவன் தன்னுடைய சொரூபத்தில் நின்று விடுகிறான் அப்ப மனதோடைய விளையாட்டில் போய் மயங்க மாட்டான் அதனால தான் அவ யார் மனம் போன போக்கிலே போக வேண்டாம் அப்படின்னு அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே காரணம் இதை மனம்தான் அப்புறம் இந்த தத்துவ விளக்கப் படலம் வந்து இதை நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே வருது நிறைய உதாரணங்கள் கொடுக்குது ஆகாயம்னா என்ன மண்பானையில இருந்தால் என்ன மாதிரி ஆகாயம் பொன்பானிலிருந்தா என்ன மாதிரி ஆகாயம் அப்படின்னு எல்லா விளக்கங்கள் கொடுக்குது அப்புறம் தங்க பத்தி எடுத்து சொல்லுது ஒரு வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது இப்போ தங்கம்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அந்த தங்கம்ங்கிற மூலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர நகைக்கு முக்கியத்துவம் இல்லை அந்த ஆபரணங்கள் எப்படி வேணா இருக்கலாம் ஒரு மூக்குத்தியா இருக்கலாம் ஒரு சைனாக இருக்கலாம் ஒரு ஆரமாக இருக்கலாம் ஆனால் விற்பனைக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா தங்கத்துக்கு தான் மதிப்பீடு பண்ணுறானே தவிர ஆபரணங்களை வச்சு மதிப்பீடு பண்ணுறதில்லை இல்லைங்க நான் இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் ஒரு பத்தாயிரம் சேர்த்து கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டான் ஏன்னா நீங்கள் எவ்வளோ சூப்பராக வேணா பண்ணியிருந்தாலும் அந்த நெக்லஸ் உடைய வேல்யூ எதை அடிப்படையை வச்சு குறிப்பிடப்படுதுன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு வச்சுதான் குறிப்பிடப்படுது அப்ப இங்க என்ன மூலம் தங்கம் தான் மூலம் அதில் வெளிப்பட்ட ஆபரணங்கள் மூலம் கிடையாது அப்ப அதடிப்படையில இங்க ஆத்மா தான் மூலம் இங்க வெளிப்பட்ட உடல்கள்லாம் உண்மை கிடையாது மூலம் கிடையாது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு உடல் இப்படி இருக்குது ஒரு உடல் அப்படி இருக்குதுன்னா அதையே நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும் இருந்துட்டு போட்டுமே அது வாழ்க்கை அது வாழ்ந்துட்டு போகணும் இது உயர்ந்தது அது தாழ்ந்தது இது சரியில்லை இது மோசம் அப்படின்னு நினைக்கிறதால நம்மளுடைய மனசு தானே இப்ப எப்படி ஒரு நகைக்கடையிலேயே போயிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு டிசைன் பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிச்ச டிசைன் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ எந்த நாளில் அவங்க மனசு தானே அதே மாதிரிதான் உலகத்துலேயும் எல்லாம் அவருடைய மனம் சார்ந்ததான் ஒரு நல்லது ஒன்று கெட்டதுன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவனுடைய மனம் சார்ந்தது ஒருத்தருக்கு நல்லதா தெரியுது இன்னொருத்தருக்கு கெட்டதா தெரியும் இன்னொருத்தருக்கு கெட்டதா தெரியுது ஒருத்தர் நல்லதா தெரியும் அப்போ இந்த நல்லது கெட்டது எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றதுன்னா அவரவருடைய மனம் சார்ந்து நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர அறிவில் எந்த வித்தியாசம் இல்லை அறிவு தண்ணில் இருக்குது அப்போ இங்க நான் யார் என்னன்னு நம்மள தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் சாட்சாத் அந்த அறிவு பிரம்மம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அறிவினுடைய வேலை என்ன தெரியுமா பெரும் பார்வையாளன் அது எதிலும் சங்கமிக்காது அது இருக்கிறதுனால தான் இந்த எல்லா இந்த மொத்த பிரபஞ்சமே இருக்குது அது இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை அப்ப அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இதை பிரபஞ்சத்தை என்ஜாய் பண்ண முடியும் நம்மளால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இதை வந்து நெகட் பண்ணணுங்கிறது கிடையாது நெகட் பண்ணணுங்கிறது எந்த அடிப்படையில்னா மனதின் புரிஞ்சிக்கணும் ஏன்னா மனசாக நம்ம அதை வந்து பார்த்தோம்னா அதை நெகட் பண்ணணும் அறிவை பார்த்தீங்கன்னா இறைவனா பார்த்தீங்கன்னா சக்தி வியாபகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே அதை விற்கணுங்கிறதும் விரு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த புரிதலை தான் நம்முடைய தர்மம் தெளிவுபடுத்துது வேதாந்தமும் அதுதான் சொல்லுது ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க நெகெட் பண்ணுறதுன்னா மொத்தமாக இந்த உலகத்தை மாயை அதாவது அசத்தியம் அப்படின்னு நினச்சி கழிச்சு கட்ட அப்படி கழிச்சு முடியாது ஏன்னா அசத்தியம்னு சொல்லிட்டா இப்போ நம்ம எல்லாம் வாழவும் முடியாது ஏன்னா இப்போ நீங்க நானெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்போ சக்தி இயங்கிட்டு இருக்கு அந்த இயக்கத்தை நம்ம நிறுத்த முடியாது அது ஒரு ஆற்றல இருந்து இன்னொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கோம் அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கணும் எங்க மாற்றம் மாறாதது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ அதை புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாமே எங்க இயக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிறது அந்த ஆத்மாவுடைய சக்தி அப்படிங்கிறது தெரியல தெளிவாக அப்புறம் அதே மாதிரி இதில் வந்து அவர் தத்துவம் மகா வாக்கியத்தை உபதேசிச்சாரு நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னாரு சிஷிய வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கிறான் அப்ப என்ன நீ அதுவாகவே இருக்கிறாயா நீ ஆத்மாவாகத்தான் இருக்கிறாய் அவர் சுட்டி காட்டுறாரு இவன் இந்த பாடத்திட்டங்கள் மூலமா புரிஞ்சுக்கிறான் நான் அதுதான் அப்படின்ட்டு அப்ப அந்த தெளிவு வந்துட்டா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரிஞ்சிடும் தெளிவு வராதனால நிறைய கேள்விகள் கேட்டான் அந்த கேள்விகளுக்கு அவருக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப இன்னும் கொடுக்க போறாரு இப்ப அடுத்தது வந்து சந்தேகம் தேடுதல் படலத்துல அவன் இன்னும் நிறைய கேள்வி கேட்க போறான் இப்போ இதோட அவன் முடிக்க போகிறதில்லை ஏன்னா அவனுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டோம் எல்லாம் புரியுது ஆனால் இன்னும் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அதைப் போகிற அவன் தெளிவுபடுத்துவான் அப்போ அது வந்து குரு அதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறாரு அப்போ இந்த கைவல்லி நவநீதம் நூல் ஒன்று படித்தாலே பெரும்பாலான சப்ஜெக்ட் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சி நல்ல ஒரு தெளிவு வந்துடும் ஒரு புரிதல் வந்துடுவோம் அந்த புரிதலோடு நம்ம பயணம் பண்ணால் இங்கே எதுவுமே இல்லை அதே மாதிரி மூன்று தடைகள் சொல்கிறாரு தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனால் அவன் அதில் நிலையாக நிற்கிறானா நிற்க முடியிறதில்ல ஏன்னால் அவனத்தில் மூன்று தடைகள் இருக்கிறது சந்தேகம் அறியாமை அப்புறம் விபரீதம் அப்படின்னு மூன்று தடைகள் சொன்னாரு அப்ப அந்த தடைகளை அவன் எப்படி நீக்கிக்கணும் அப்படின்னு அதுக்கு வழிமுறை சொன்னாரு அதுக்கு என்ன வழிமுறை சொன்னாரு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படின்ற மூன்று வழிமுறைகள் சொல்லி கொடுத்தாரு சிரவண மனநிதி ஆசனம் அப்படின்னு சொன்னாரு அப்ப இதெல்லாம் உண்பை ஒன்னா பாத்துக்கிட்டே வந்தோம் இந்த மொத்த தத்துவ விளக்கு பாடங்கள்ல தெளிவா ஒவ்வொன்னா கிளியர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்றும் எக்காலத்திலும் அழியாத ஒன்றேயான சாஸ்வதமான ஆத்மாவே என்னுடைய சுரூபம் அந்த அறிவே என்னுடைய சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்முடைய சுரூபத்திலிருந்து விலக மாட்டோம் அந்த சுரூபத்திலையும் நம்ம நிக்க பழகணும் அதுதான் கடந்த பாடங்களை சொன்னேன் அந்த சுரூபங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அந்த சுரூபத்துல இருந்து வெளியே ஏன் போறோம் மனதுல போய் சிக்கிக்கிறோம் சிக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அது உண்மை நம்புகிறோம் அப்புறம் அதுக்காக நம்ம ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறோம் இது என்னுடைய நம்ம வச்சு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது அபிமானம் உண்டாயிடுது அந்த அபிமானத்தின் அடிப்படையில் தான் இந்த உடல் நான் சொல்ற மாதிரி என்னுடைய உறவினர்கள் உடல்களையும் என்னுடைய உடல்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இது என்னுடையது என்று அபிமானம் படுறோம் அப்ப நான் எனது அப்படிங்கிற அகங்காரமாக காரத்துக்குள்ள சிக்கிறோம் பட் இது எல்லாம் ஒவ்வொரு சக்திக்குள்ள வந்து இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு எப்போ புரியும் நம்ம தூங்கும் புரியும் ஏன்னா தூங்கும் பிரபஞ்சமும் இல்லாமல் போயிடுது நம்மளுடைய உறவுகளும் இல்லாம போயிடுது ஆனா அந்த உறவு எப்ப திருப்பி வருது நம்ம விழிச்ச பிறகுதான் இந்த உறவுகள் மீண்டும் நமக்கு நடைமுறைக்கு வருது அப்போ இப்போ வந்து போற விஷயம்தான் இதெல்லாம் அப்போ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற பக்குவம் நமக்கு மனசுக்கு வந்துடணும் ஏன்னா இந்த ஆத்ம விஷயங்களை படித்த ஆத்ம ஞானிக்கு வந்து போகிற விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான் ஒன்று வர்றதை பற்றி அவன் சந்தோஷப்பட மாட்டான் ஒன்று போகிறத பற்றி கவலைப்பட மாட்டான் அப்போ தான் ஞானிகள் வந்து இறப்பில் கவலைப்படுறது கிடையாது ஏன்னா அது உண்மையிலேயே அவங்களை பொறுத்த இறப்பு கிடையாது அது ஒரு சக்தி மாற்றம்னு அவங்களுக்கு தெரியும் இந்த உடலில் இருந்த இந்த சக்தி வேற ஒரு சக்திக்கு பரிமாணம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்போ வேறு ஒரு ஃபார்மில் அது போகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்குவாங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேக்கி டீசியாக தான் பார்ப்பாங்கள தவிர மற்றவங்க மாதிரி அலட்டிக்க மாட்டாங்க ஆனால் மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி நடிக்க செய்வாங்க அழுவாங்க பொருள்வாங்க ஏன்னா அதெல்லாம் புரிதலுக்காக இப்போ மற்றவர்கள் வந்து தப்பாக எடுக்கக்கூடாதுல்ல என்னடா இவங்க கொஞ்சம் கூட இல்லாமல் கல் நெஞ்ச காரணம் இறந்து போனதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறான் அப்படினு நினைக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்க முன்னாடி நடிப்பாங்க அப்படி தான் மகான்களை வாழ்ந்தாங்க இப்போ பட்டினத்தாரி வர்த்தக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய நல்ல புரிதல் இருந்தார் ஆனால் தன்னுடைய அம்மாவை கீமச்சடங்கு செய்யும்போது அப்படி அழுகிறாரு பழம்புறாரு எல்லாத்தையும் சொல்கிறாரு அதே பட்டினத்தார் தான் ஒரு பாடல சொல்கிறாரு செத்து போன பணத்தை பார்த்து சாக போகிற படங்கள்லாம் அழுகுதுன்னாரு அப்போ செத்து போன பணத்தை பார்த்து சாக போகிற படம்லாம் சொன்ன பட்டினத்தார் அவங்க அம்மா செத்த பிறகு அழுகுறாருன்னா அப்புறம் என்ன ஊருக்கு ஒரு உபதேசம் தனக்கு ஒரு உபதேசமா ஏன்னா இப்படி ஊருக்கு ஒரு உபதேசத்தை பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அம்மா சாகும்போது இப்படி தேம்பி தேம்பி அழுகுறானே இந்த ஆள் அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறான் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறான் நம்ம பட்டினத்தார ஒரு முரண்பாடாக பார்க்கக்கூடாது எல்லாமே அவங்க டீச்சிங் அவங்க மிகப்பெரிய லெவலில் வந்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற விஷயம் மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் புரிதல் நம்மக்கிட்ட இல்லைங்கிறதான் நான் சொல்ல வரேன் இப்போ இந்த வேதாந்த விஷயமே மாற்றி மாற்றி அது பேசுற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் நம்ம கிட்டே புரிதல் இல்லை போய் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல எதை சொல்லணும் இந்த இந்த இடத்துல எதை சொன்னால் தான் இவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு இன்னொரு இடத்துல அந்த வார்த்தைக்கு முரண்பான ஒரு வார்த்தையே வேதாந்த கையாகும் அப்ப உடனே நீங்க என்ன நினைச்சுக்கிங்கன்னா என்ன அதை அப்படி சொல்லுது அப்படி இப்படி சொல்லுது அப்ப என்ன இது குழப்புது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வந்துடுறீங்க அதனாலதான் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் குருமுகமாக படிக்கணும் இப்ப நம்ம நேரடியா படிச்சோம்னா என்ன ஆகும்னா அந்த வித்தியாசங்கள் தெரியாம போய் இது இப்படி சொல்லுது அப்படி சொல்றதுன்னு கன்ஃபியூஷன்ல என்ன பண்ணுவோம்னா சாஸ்திரத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் மகான்கள் சொல்றாங்க அதாவது அதை அறிந்து கொண்ட சரியான குருமுகமாக படிங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு உண்டான பொருளையும் அந்த புரிதலையும் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருவாங்க அப்ப அதை தெரிஞ்சவர்கள் மூலமா படிக்கும்போதுதான் தெளிவு வரும் அப்படிங்கிற சொல்றதுனாலதான் நமக்கு குருங்கிற ஒரு விஷயமே தேவைப்படுது ஆனா உண்மையிலேயே இதே சாஸ்திரம் தான் சொல்லுது நான் குரு நான் சிஷ்யா இங்க குருவும் கிடையாது சிஷியனும் கிடையாது நிர்வாண சட்டகம் ஆதி சங்கர் அழகா மனோ புத்தி அகங்காரம் சித்தானின்னு ஒரு பாட்டு இருக்கு இங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம்லாம் ஒண்ணுமே இல்ல இருப்பது அது மட்டும் தான் ஆத்மா மட்டும்தான் அப்போ அதே மனசு வேணும்னு சொல்லுது ஏன் சொல்லுது அந்த மனம்னு இருந்தாதான் ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த உபாதி எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா தன்னுடைய சோர்ஸுக்கு திரும்புறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அதுக்கு தான் ஓமானமெல்லாம் கொடுத்தோம் ஒரு மூன்றாம் பறை நிலவை காட்டுறதுக்கு டைரெக்டாக ஒருத்தர் என்ன மூன்றாம் பறை நிலவை சுற்றி காட்டினாலும் அவனால் பிடிக்க முடியல அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மரத்தை காட்டி பாருப்பா இந்த மரத்தில் அந்த கிளைகள் இருக்கா அந்த அந்த கிளை பார்த்துட்டியா அந்த கிளைக்கு பார்த்து ஒரு இலை இருக்குது பாரு அந்த இலை பிடிச்சிட்டியா அப்புறம் அந்த இலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரு அந்த தர தெரியுதானோடனே இங்கே பார்க்க விரும்புகிறவன் அந்த மரத்தை ஒரு சோர்ஸாக வச்சு அந்த மூன்றாம் படி பிடிச்சிடுவான் அப்படி பிடிச்ச பிறகு அவன் என்ன பண்ணுவான் அந்த மூன்றாம் வரை பார்த்துட்டான் அவனுடைய சப்ஜெக்ட் அவனுக்கு முடிஞ்சுதான் அவன் பார்க்கணும்னு நினச்சு ஆசப்பட்டா முடிச்சுட்டான் மரணம் அவனுக்கு இனிமேல் அவசியம் இல்லை அது மாதிரி இங்க ஆத்மாவை அறிவதற்காக நமக்கு இத்தனை விஷயங்கள் தேவைப்படுது மனம் புத்தி சித்த அகங்காரம் எல்லாம் வேண்டியதா இருக்குது அப்படி இதை வச்சு இந்த உடலுங்கிற ஸ்தூல சரீரத்தை வச்சு நம்ம பயணம் பண்ணி ஒவ்வொன்றையும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் சிஸ்டமேட்டிக் ஸ்டடிக்குள்ளே வந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் சும்மா ஏனோ தானே கண்டபடி எல்லாம் படித்தா புரிஞ்சிக்க முடியாது அப்போ முறையா இந்த சாஸ்திரத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் என்ன பண்ணணும் அதாவது இருந்துட்டு போகுது அதையே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் இப்போ மூணாம் வரை நிலவை பார்த்துட்டா மரத்தை வெட்டிடணும்னு ஏதாவது இருக்கான் மரம் இருந்துட்டு போகுது அது மாதிரி இங்கே நான் வந்து இந்த உடல் மனம் புத்தியை வச்சு நான் இறைவனை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆத்மான்னு தெரிஞ்சிக்கிட்ட பிறகு எனக்கு இந்த உடல் மனசு ஒரு பொருட்டில் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுவிட வேண்டியது அது இருக்கிற வரைக்கும் அது போனால் போகட்டும் ஏன்னா நான் இந்த உடல் அல்லவே பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா அல்லவா நான் அந்த புரிதல் நமக்குள்ளே வந்துவிட்டால் இங்கே இந்த உடம்பு இருக்குது போகுது வருது போகுதுங்கிற அந்த மென்டாலிட்டியெல்லாம் போய்டும் அந்த தெளிவு வர வரவேதான் நம்ம அந்த பயணப்பாதையில பயணிக்க முடியும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கன்ஃபியூஷனே இருக்கும் மனசு ஏத்துக்காது அந்த ஏத்துக்காத விஷயத்தான் விபரீதம்னு சொல்றாரு இவ்வளோதான் அகம்பிரம்மாசுன்னு ஒரு விஷயத்த படிச்சிட்டாலும் அவன் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான்னா அந்த விபரீதம் இருக்கு அவங்ககிட்ட என்னுடைய உடல் அபிமானிக்கிறான் என்னுடைய உறவுகள்னு அபிமானிக்கிறான் அறியாமை இருக்குது சந்தேகம் இருக்குது அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுது அப்போ அதனால தான் நம்ம வந்து சாதன சதுஷ்ட சம்பத்திக்குள்ளே ஃபர்ஸ்ட் போயிடணும் அந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி சாதன சதுஷ்ட சம்பத்தி சொல்கிற விஷயங்கள் நமக்கு கடைபிடிச்சா மட்டும்தான் கொக்கோமாவும் அப்போ தான் இதெல்லாம் உள்ள வாங்க முடியும் அந்த வைராக்கியம் வரணும் இங்கே பற்றற்ற நிலை தான் வைராக்கியம் நான் யாரும் தெரிந்து கொண்டு அந்த பற்ற நிலையில இதை வந்து பிடிச்சிட்டோம்னா எல்லாம் நமக்கு புரிய வந்துடும் அப்போ அந்த பயண பாதையில் பயணிக்கணும் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சந்தேகம் தேடுதல் படலத்தின் மூலமாக இதே ஆசிரியர் வந்து நமக்கு தெளிவுபடுத்த போறாரு அதை வருகின்ற வியாழக்கிழமை நம்ம சந்தேகம் தெளிதல் பாடலம் வந்து ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ இன்றோட நான் வந்து மொத்தம் நூற்றி எட்டு பாடல்கள் தத்துவ விளக்க பாடலத்தை முடிச்சுருக்கோம் இதில் நிறைய தெளிவு அடைஞ்சிருக்கிறோம் இன்னும் நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் அதுவும் நம்ம வந்து சந்தேகம் தெரிதல் பாடத்தின் மூலமாக பார்த்து தெளிவு பண்ணிக்கலாம் அப்புறம் நாம் நம்ம சொரூபத்தில் நிற்கிறது தான் முக்கியங்கிறது இந்த பாடலில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்றாரு தானமை மகனே உன்னை நம் ஆணை மறந்துடாதே அப்ப நீ வந்து நீ அதுவா தான் இருக்கிறாங்க புரிஞ்சுக்குப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டு சொல்றாரு அன்னைக்கு என்ன சொன்னாரு தட்சிணாமூர்த்தி மீது ஆணையின்றாரு இன்னைக்கும் ஆணையிடுறாரு ஏன் அப்படி ஆணையிடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இது உண்மை விஷயம் அப்படின்றத அவரு நிரூபிக்க முயற்சி பண்றாருப்பாங்க எப்படியாவது புரிய வச்சிடணும் எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அவரு ரொம்ப பிரயத்தனப்பட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப மீண்டும் வந்து நம்ம அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம் அப்போ நான் வந்து அந்த சந்தேகம் தேர்தல் படத்தை கொண்டான நூலும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்போ இன்றோடு இந்த பாடத்தை முடிப்போம் நன்றி ஓம் தத்சத்